கல்கத்தா பவதாரிணி நம பார்வதி பதையே அரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பரஞ்செழுந்த சமன் முதலா பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு செய்வ நெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தை கடப்பு வலியர்கோண முதுசைய திருமுலைப்பால் சுரந்தழித்த சிவகாம சுந்தரி பூங்கலல் போற்றி சுவாமிஜி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சொற்பொழி வாற்றுகிறார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் அங்கே இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு அப்பொழுது ஒரு கூட்டத்திலே அவரை பேச சொன்னார்கள் அமெரிக்க மக்களுக்கு அவர்பால் ஒரு பெரிய அன்பு ஒரு மதிப்பு மரியாதை தலைப்பு என்ன கொடுத்தார்கள் விக்கிரக வழிபாடு தேவையில்லை என்று நீங்கள் பேச வேண்டும் ஒரு இந்து சன்னியாசியை பார்த்து விக்கிரக வழிபாடு தேவையில்லை என்று நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சுவாமிஜி விவேகானந்தர் கவலைப்படாமல் பேசினார் அப்போ அவருக்கு சுமார் முப்பது வயசு இருக்கும் அவ்வளவுதான் அழகா பேசினார் ஒரு மணி நேரம் பேசினார் விக்கிரக வழிபாடு தேவையில்லை எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இந்து சன்னியாசி அமெரிக்காவுக்கு வந்து மாறி போயிட்டார் நிறைய தெய்வங்களை கும்பிடக்கூடிய இந்து மதத்தைச் சேர்ந்த சந்யாசி இப்படி மாறி மாறிப்போய்விட்டார் என்று எல்லோரும் அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் சுவாமிஜி முடிக்கப் போகிறார் ஒரு மணி சொற்பொழிவு முடிக்கப் போகிற பொழுது சொன்னார் நான் இதுவரை விக்கிரக வழிபாடு தேவையில்லை என்று பேசினேன் நீங்கள் நன்றாக கேட்டீர்கள் இதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பெருமான் என்னுடைய ஆசிரியர் குருநாதர் பரமகம் சார் அவர் செய்தவர் அவர் வழிபட்டம் அாரிணி முடிஞ்சு பேச்சு எல்லாருக்கும் அசந்து என்ன புரியுது விக்கிரக வழிபாடு செய்தால்தான் அது இல்லாம கடவுள நினைக்கிற பக்குவத்துக்கு உங்களால போக முடியும் உருவாய் அப்புறம்தான் அறுவாய் முதல்ல முருகன் இப்படியெல்லாம் இருப்பான்னு கற்பனை பண்ணி பாடி அனுபவிச்சுட்டா அப்புறம் எங்கே வேணாலும் முருகனை நினச்சிக்கலாம் உருவத்தில் தொடங்கித்தான் அருவத்துக்கு போகணும் ஒன்றுமில்லாத நினச்சிக்கோன்னா நினச்சிக்க முடியாது உருவாய் அப்புறம் அருவாய் அந்த தெய்வத்துக்கு என்ன பெயர் பவதாரிணி இன்றைக்கு நம்மை காப்பாற்றக்கூடியவள் பவதாரிணி கல்கத்தாவிலே ரெண்டு பேரை பவதாரிணி என்று பகவான் ராமகிருஷ்ணர் குறிப்பிட்டார் ஒன்று தட்சிணேஸ்வரத்திலே அவர் வழிபட்ட காளி இரண்டு அவர் கரம் பற்றிய சாரதாமணி தேவி ரெண்டு பேரும் காளி என்று பகவான் ராமகிருஷ்ணர் பேசினார் நம்ம இன்னைக்கு தட்சிணேஸ்வரத்து பவதாரிணியையும் சாரதாமணி தேவியாரையும் நினைக்க இருக்கிறோம் நாம் செய்த புண்ணிய பலன் துவாபர யுகம் முடிகிறது கலியுகம் பிறக்கப் போகிறது தருமராஜா சக்கரவர்த்தியாயிருந்து அரசாட்சி செய்கிறார் தருமருக்கு துணையாயிருப்பவன் சகாதேவன் நீதிமான் பெரிய ஜோசியர் ஒரு நாள் சபைக்கு ஒரு வழக்கு வந்தது ரெண்டு பேர் வந்தார்கள் ஒருவன் சொன்னான் என்னுடைய வீட்டையும் இடத்தையும் இவருக்கு விற்றுவிட்டேன் இவர் அந்த இடத்தை தோன்றினார் புதைகள் கிடைத்து விட்டது நான் விற்று விட்டேன் அதனால் புதைகளில் எனக்கு உரிமை கிடையாது இவரு புதைகளை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவன் சொல்கிறான் அந்த வாங்கி என்ன சொல்கிறான் நான் இடத்துக்கும் கட்டடத்துக்குத்தான் பணம் கொடுத்தனே தவிர புதைகளுக்கு பணம் கொடுக்கலை அதனாலே புதைகள் எனக்கு வருவது நீதியல்ல புதைகளை இவர் தான் எடுத்துக்கணும் நமக்கு என்ன தோணுது இப்படி முட்டாள்கள் இருப்பானான்னு தோணுது நம்ம காலமாக இருந்தால் நீதிபதி புதைகளை எனக்கு கொடுந்துருவார் அவ்வளவு தூய்மையாக போச்சு நம்முடைய வாழ்க்கை தர்மராஜாவுக்கு ஒன்றும் புரியலை புதைகள் இவனு வேணாங்கிறான் அவனு வேணாங்கிறான் இப்போதுக்கு தீர்ப்பு எப்படி சொல்கிறது சகாதேவன் சொன்னால் அண்ணே போய்ட்டு நாளைக்கு வர சொல்லுங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் வாய்தா போயாச்சு மறுநாள் காலையில் பத்து மணி சபை கூடிட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்து விட்டார்கள் இப்போ அந்த ரெண்டு பேரும் வந்தார்கள் நேற்று என்னப்பா சொன்னீங்க மகாராஜா யோசிச்சு பார்த்தேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்று தோன்றுச்சு நான் விற்கிற பொழுது இடத்தையும் கட்டடத்தையும் தானே விற்றேன் புதைகளையும் விற்றேன் அதனால புதைகளை நானே எடுத்துக்கிறேன் அவனை பார்த்தார் எனக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சிந்தனை வந்தது நான் தான் வாங்கிட்டேன்ல பூமிக்கு மேலே இருக்கிற மரம் எப்படி எனக்கு சொந்தமோ பூமிக்கு உள்ளே இருக்கிற புதைகளை எனக்குத்தானே சொந்தம் புதைகளை நான் எடுத்துக்கிறேன் சகாதேவா இது ரெண்டு பேருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு புத்தியே மாறி போச்சு ஏன் இப்படி அண்ணா ரா பன்னெண்டு மணிக்கு கலியுகம் பிறந்து விட்டது இனிமே உலகம் இப்படித்தான் சொந்தம் இல்லாததை சொந்தம் கொண்டாடுவான் அறிவில்லாதவன் மேலே உட்கார்ந்திருப்பான் அறிவுள்ளவன் கீழே உட்கார்ந்திருப்பான் அப்பா அம்மாவை பிள்ளைகள் மதிக்காது வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பது முதியோர் இல்லம் இதெல்லாம் கலியுகத்தின் தன்மைகள் ஒரு பட்டியலே போட்டான் சகாதேவன் இப்போ என்னவெல்லாம் பாக்குறமோ அதெல்லாம் அந்த பட்டியலில் இருக்குது மகாபாரதம் இப்போ என்ன செய்கிறது கலியுகம் பிறந்திருச்சு கலியுகத்திலே தர்ம தேவதை ஒரு காலில் நிற்கிதான் ஆமாம் அந்த அந்த வழக்கு என்னாச்சு அதை முடிச்சிட சகாதேவன் அழகாக தீர்ப்பு கொடுத்தான் ராத்திரியே விசாரிச்சுட்டான் இவங்க யார் என்னன்னு உனக்கு ஒரு மகன் இருக்கானா ஆமாம் உனக்கு ஒரு மகள் இருக்காளா ஆமாம் ரெண்டு பேருக்கு வயசு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்து புதையல் அவங்கள்ட கொடுத்துருப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு அது தேவையில்லை இப்போ கலியுகம் பிறந்து விட்டது முதல் யுகம் கிருத யுகம் தர்ம பசு நாலு கால் இல்லையும் தீமையே கிடையாது எல்லாம் நன்மை எல்லாரும் யோக்கிய ஜெயிலே கிடையாது பள்ளிக்கூடம் தான் அதிகரிச்சு பள்ளிக்கூடம் அதிகரிக்க அதிகரிக்க ஜெயிலை பூட்டிப்படலாம் அது அந்த காலம் முதல் யுகம் அடுத்த யுகம் வந்தது திரேதா யுகம் கொஞ்சம் பேர் கெட்டவன் ரொம்ப பேர் நல்லவன் ராவணாதியர்கள் கெட்டவர்கள் அதுல கூட நன்மை உண்டு அயோத்தியிலே உள்ளவர்கள் நல்லவர்கள் இது திரேதாயுகம் திரேதாயு அதுக்கு முந்தினது கிருத யுகம் கிருத யுகத்திலே தர்ம பசு நாலு காலில் நின்றுது திரேதா ஒரு கால் ஒடிஞ்சு மூணு காலில் நின்றுது அடுத்தது துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் தீயவர்கள் அதிகம் நல்லவர்கள் கொஞ்சம் அஞ்சு பாண்டவர்கள் நூறு கெளரவர்கள் அது கூடியிருச்சு இப்போ தர்ம பசு ரெண்டு காலில் நின்றுச்சு நம்ம இருக்கிற இந்த யுகம் கலியுகம் பிறந்து ஐநூ ஐயாயிரத்தி நூற்றி வருஷம் ஆயிடுச்சு கலி பறந்து ஐயாயிரத்தி நூத்தி சொச்ச வருஷம் ஆயிடுச்சு கிருஷ்ண பரமாத்மா மறைஞ்சன்னுக்கு களி பிறந்தான் இப்ப எப்படின்னு கேட்டா அப்பவாவது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிஞ்சுது இப்போ தெரியவே மாட்டேங்குது காலில் விழுந்து விழுந்து கும்பிடுறான் பத்திரிகையை பார்த்தா தான் சி இந்த ஆள் காலையா இத்தனை நாள் விழுந்து கும்பிட்டுட்டோம்னு நமக்கு தோணுது நல்லவன் கெட்டவன் மாதிரி தெரிகிறான் கெட்டவன் நல்லவ மாதிரி தெரிகிறான் ஆளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை அந்த காலத்தில் வியாதி தெரிஞ்சுது இப்போ வியாதி தெரியலை வியாதியை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு டாக்டர் அப்புறம்தான் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் இப்போது ஒத்த காலில் நிற்கியது தர்ம தேவதை திரேதாயுகத்தில் ஒரு கால்தான் போச்சு கலியுகத்தில் ஒரு கால்தான் இருக்குது விருதயுகத்திலே நாலு கால் திரேதா யுகத்திலே மூணு கால் துவாபர யுகத்திலே ரெண்டு கால் கலியுகத்திலே ஒத்த கால் இப்போ மிச்சம் மூணு காலுக்கு என்ன செய்யறது மகாவிஷ்ணு சிவபெருமானை கேட்டாராம் சிவபெருமான் சொன்னாராம் கவலைப்படாதே நீ போய் அவதாரம் எடுத்துடு நான் எப்படி அவதாரம் எடுக்கட்டும் ராமாவதாரம் தேவலியா கிருஷ்ணாவதாரம் தேவலியா கலியுகத்துக்கு அதெல்லாம் பத்தாது வியாதி அதிகமா போனா ரெண்டு மூணு டாக்டர் வரணும் நீ ராமகிருஷ்ண அவதாரம் எடுத்துப்படு ராமாவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் இணைந்து எடுக்கப்பட்ட அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் அம்பாள் பராசக்தி சொல்கிறாள் நான் உனக்கு எல்லாமாயிருக்கிறேன் அந்த பராசக்தி கல்கத்தாவிலே தட்சிணேஸ்வரத்திலே காளி மாதாவாக திகழ்கிறாள் கங்கை கரை சிவலிங்கங்கள் பல பனிரெண்டு சிவலிங்க கோயில்கள் ராதாகிருஷ்ணர் கோயில் அதுக்கு பக்கத்திலே பவதாரிணி ஆகிற அம்பாளுடைய சந்நிதி பவதாரிணி எப்படி இருக்கிறா தெரியுமா சிவபெருமானை கீழே போட்டு மேலே ஏறி நிற்கிறா என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் மேலே அவள் சாக்தம் அது சிவபெருமான் இல்லை அது ருத்ரமூர்த்தி பார்க்க சிவபெருமான் மாதிரி தெரிகிறார் ருத்ரமூர்த்தி பிரம்மா விஷ் ருத்ரன் இந்த மூணு பேருக்கும் மேலே சிவபெருமான் நம்ம பேரில் குழப்பிட்டோம் வீட்டுக்கு ராஜா வேற நாட்டுக்கு ராஜா வேற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேற பில் கலெக்டர் வேற ரெண்டும் கலெக்டருங்கிறதா அப்படி பேரில் ஒற்றுமையா போச்சு சிவபெருமானுடைய பேராற்றல் விவேகானந்தர் திருமாலுடைய பேராற்றல் பகவான் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணருக்காகவே கல்கத்தாவுக்கு வந்தவள் பவதாரிணி என்ன அர்த்தம் சைவம் வைணவம் காணாபத்தியம் கௌமாரம் சௌரம் அஞ்சு மதத்துக்கும் மேலே பராசக்தி சாக்தம் சாக்தத்தின் பெருமை அங்கே தட்சிணேஸ்வரத்து மகா காளி அவளது அற்புதமான மூர்த்தம் அங்கேதான் பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை தொடங்கிற்று அந்த காளி மாதா இந்து மதத்தை காப்பாற்றினாள் இது சத்தியமான வார்த்தை அமெரிக்க பெருமக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்துக்கள் காட்டு மராண்டிகள் மாட்டை கும்பிடுவார்கள் மரத்தை கும்பிடுவார்கள் பாம்பை கும்பிடுவார்கள் பள்ளியை கும்பிடுவார்கள் ஒரு கோயிலுக்குள் ஆயிரம் தெய்வங்களை வைத்து கும்பிடுவார்கள் இவர்கள் காட்டு மராண்டிகள் நாகரீகமற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் ஒரு சாமியார் போய் ஒரே அஞ்சு வார்த்தைகளில் அவர்களையெல்லாம் மாற்றிவிட்டார் அஞ்சு வார்த்தை பஞ்சாச்சாரம் மாதிரி அது அஞ்சு எழுத்து இது அஞ்சு வார்த்தை அவ்வளவு பேரையும் மாற்றிவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு சுவாமிஜி விவேகானந்தர் சர்வ மத மகா நாட்டில் பேசுகிறார் சிகாகோ எல்லாரும் பேசிவிட்டார்கள் சுவாமியை அழைத்தார்கள் சுவாமிக்கு பயமாக இருக்குது கைகாலெல்லாம் ஆடுது ஆமாம் ஏழாயிரம் பேர் உட்கார்ந்து கூட்டம் அவ்வளவு பேரும் வெள்ளக்காரர்கள் எல்லா மதத்துக்கும் ஆட்கள் உண்டு இந்து மதத்துக்கு யாரும் கிடையாது இந்த சன்னியாசி தான் இந்த சன்னியாசிக்கு சுமார் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு சின்ன பிள்ளை எல்லாம் பழுத்த பலம் அப்படி எந்திருக்கிறார் கைகாலெல்லாம் ஆடுது நிமிந்து பார்க்கிறார் எதிர்த்தாப்பில் பவதாரிணி ராமகிருஷ்ணராய் காட்சி அளிக்கிறாள் போ நான் பார்த்து கொள்ளுகிறேன் நான் மூலமூர்த்தி நீ உற்சவமூர்த்தி போ மூலமூர்த்தி கோயிலுக்குள்ளே இருப்பார் உற்சவமூர்த்தி ஊரெல்லாம் சித்தி விடுவர் பகவான் ராமகிருஷ்ணர் மூலமூர்த்தி சுவாமிஜி விவேகானந்தர் உற்சவமூர்த்தி அன்னைக்கும் சுத்தனர் இப்பவும் சுத்தனார் நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு அவர் பிறந்து அவர் பிறந்து நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுவாமிஜி விவேகானந்தர் எந்திருக்கிறார் யாருடைய ஆற்றல் பவதாரிணி ராமகிருஷ்ணன் மூலம் ஆற்றல் கொடுத்து விட்டாள் அப்படியே நிமிந்து எல்லாரையும் பார்த்தார் கும்ப்டர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இதான் மந்திரம் அது வரைக்கும் பேசினவன் பூரா சீமாட்டிகளே சீமான்களே லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இவர் மைடியர் வார்த்தையை போட்டார் எல்லாம் நிமிந்து உட்கார்ந்துட்டான் இது நாட் அபிஷியல் லாங்குவேஜ் அம்மா ஆபீஸ்ல லெட்டர் போடுற பொழுது என்ன போடுறோம் என்றா இந்த இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படி நிமிந்தான் my dear sister and brother my brothers and other nonнаком Weihnachter makers of Abraham, you know, Charl cortโ изв vídeo United, you know, having a lot done there are for animals from you also madeеты blind Bhagavan Ramakrishna stated What did they say être ஒரு கிணத்துல ஒரு கிணற்று தவளை ஒரு நாள் கடல் தவளை உள்ள வந்து விழுந்தது கடல் தவளையை கிணற்று தவளை பார்த்தது அண்ணே எங்கே இருந்து வர்றீங்க நான் கடல்ல இருந்து வர்றேன் கடலா அது எப்படி இருக்கும் பார்க்காத கிணற்று தவளை அது எப்படி இருக்கும் கடல் பெருசா இருக்கும் இவ்வளவு பெருசா இருக்குமா யாரு கேட்கறா இந்த கிணற்று தவளை இல்லை இன்னும் பெருசா இருக்கும் கையை அகற்றியது இவ்வளவு பெருசா இருக்குமா பெருவது பெருசா இருக்குமா கிணற்று தவளை கையாக பெருசா இருக்கும் கடல் கிணற்றில் ஒரு பக்கத்தில் இருந்து குதித்தது கிணற்று தவளை இவ்வளவு பெருசா இருக்குமா இல்ல இத பெருசு ஒரு கடல் இருக்க முடியாது பேச்சு முடிஞ்சு போச்சுங்க நாலு நிமிஷம் இந்த கதை என்ன இருக்கு அந்த கதைதான் இந்து மதமே இருக்கு கிணற்றுத்தவளைக்கு கிணற்ற விட்டா வேற ஒன்றுன்னு தெரியாது கடலை பற்றி சொன்னால் அப்படி ஒன்னு இருக்குதுன்னு இதை நம்ப மாட்டேங்குது அது மாதிரி இதுவரை பேசிய மதவாதிகள் எல்லாம் எங்கள் மதத்துக்கு வாருங்கள் எங்கள் மதம்தான் கடவுளை காட்டும் என்று கிணற்று தவளைகளாக இருந்தார்கள் இந்து மதம் சொல்லுகிறது நீ எங்கே இருந்தாலும் சரி யாரை கும்பிட்டாலும் சரி உன் பாதையில் ஒழுங்காகச் சென்றால் கடவுளை அடையலாம் என்று கடல் தவளையாக இந்து மதம் இருக்கிறது எல்லோரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய மதம் இந்து மதம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பேசிய மதம் இந்து மதம் எல்லாம் அசந்து போயிட்டான் இப்படி பண்ணது யாரு விவேகானந்தர் அதுக்கு ஏற்பாடு பண்ணது யார் பகவான் ராமகிருஷ்ணர் அவருக்கு அடித்தளமாயிருந்தது யாரு பவதாரிணி ராமகிருஷ்ண அவதாரத்துக்கு ரெண்டு சிறப்பு உண்டு இந்த ராமாவதாரத்திலையும் கிருஷ்ண அவதாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு ராமன் மேலேயே இன்னைக்கு நாளைக்கும் பட்டி மண்டலம் வச்சுக்கிட்டு இருக்கான் கொன்றது சரியா தப்பா வைக்கிறமா இல்லையா இன்னைக்கும் சீதையை அக்னி பிரவேசத்துக்கு ஆளாக்கியது சரியா தப்பா இன்னும் நடக்குது கம்பன் விழாவில் ராமன் மேலையும் தகராறு இருக்கு கிருஷ்ணன் மேல சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட தகராறு இருக்கு பொம்பளை பழஞ்ச குளிக்கிற பொழுது இந்த ஆளு சேலையை தூக்கிட்டு போய் மேலே வச்சுக்கிறான் நியாயமா அதுக்கெல்லாம் அர்த்தம் ஆனாலும் தெரியாம கேட்கிறோமா இல்லையா இந்த மாதிரி எந்த குறைகளும் தென்படாமல் பரிபூர்ணமாக எடுக்கப்பட்ட அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் ரெண்டாவது ராமன் செய்ததை செய்ய வேண்டும் கிருஷ்ணன் சொன்னதை செய்ய வேண்டும் கீதையைப்படி கீதை சொன்ன மாதிரி நடக்கணும் கிருஷ்ணன் நடந்தா கடவுள் அவருக்கு சரி நம்மளால் அப்படியெல்லாம் நடக்க முடியாது ராமன் சொன்னதை செய் இப்படி சொல்றேன் ராமன் நடந்தபடி கிருஷ்ணன் சொன்னபடி நட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னபடியும் நடந்தபடியும் நட அதனாலே இந்த அவதாரம் ராமாவதாரத்தில் சீதை கிருஷ்ணாவதாரத்தில் ராதை ராமகிருஷ்ண அவதாரத்தில் சாரதை சாரதாமணி தேவியாருக்கு அவ்வளவு மரியாதை பகவான் ராமகிருஷ்ணர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பகவான் இந்த முப்பத்தி திருப்பி போட்டால் அறுபத்தி சுவாமிஜி விவேகானந்தர் அது பன்னெண்டு ஒன்று இது பதினெட்டு ரெண்டு அதான் மாதம் நாள் வித்தியாசம் பகவான் ராமகிருஷ்ணருக்கு அவங்க அம்மா கதாதரர்னு பேர் கொடுத்தாங்க கயையிலே உள்ள பெருமான் கதாதரன் அந்த பெருமானை வணங்கி வழிபட்டு புள்ள பறந்தது கதாதரன் என்று பெயர் வைத்தார்கள் இந்த புள்ள வளர வளர வளர பரவச நிலைக்கு ஆளாயிற்று ஆறு வயசு கதாதரன் அப்படி வெளியில் போகிறான் மேலே கொக்கு பறந்தது ஒரு பக்கம் வானம் கருப்பாய் இருந்தது ஒரு பக்கம் வானம் சிவப்பாயிருந்தது இந்த புள்ளை எப்படி பார்த்தான் கையை அப்படி நீட்டினான் அப்படியே மயங்கிட்டான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச்சில் மூச்சு மட்டும் ஓடுது எல்லாருக்கும் ஆச்சரியம் சமாதி நிலை ஆறு வயசு பிள்ளைக்கு அப்போ பழைய இது ஒன்று அவதாரமே தவிர இது மனிதன் அல்ல பழைய தொடர்பு அப்புறம்தான் ஓரளவுக்கு மனசு நிம்மதியாகி அப்படி நெனப்பு வந்தது எதனால சமாதி நிலை சிவப்பாக இருப்பது சிவபெருமான் திருமேனி கருப்பான மேகம் அவன் திருநீல கண்டம் கொக்கு பறப்பது அவன் அணிந்திருக்கக்கூடிய திருநீரு சிவா சிவா சிவா இந்த புள்ள அப்படி சமாதி ஆயிடுச்சு நம்மளுக்கு வருமா நமக்கு சிவபெருமானே நேரில் வந்தாலும் நீங்கள் எந்த கம்பெனியில் நடிக்கிறீங்கன்னு கேட்போம் இந்த பிள்ளைக்கு அந்த சமாதி நிலை வந்தது சாலாட்சி கோயிலுக்கு போகிறாங்க எல்லாரும் கதாதாரன் ரொம்ப அழகா இருப்பான் இவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பெண்களுக்கும் இவன் மேலே ஒரு பிரியம் எல்லாம் பக்கத்தில் வந்து கூடி பேசிக்கிட்டு போகிற பொழுது கொக்கை பார்த்தா அப்படியே மயங்கிட்டான் சமாதி நிலை சாலாட்சி கோயிலில் கொண்டு போய் போட்டு ஒழுங்குபடுத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம்தான் தன்னப்பு வருது ஒரு முறை சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானாக வேஷம் போடணும் சிவபெருமான் வேஷம் போடுறாள் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டான் தெரு பிள்ளைகள்லாம் வந்தது கதாதரா நீ சிவபெருமானா வேஷம் போடுறியா சிவபெருமானையே பார்த்து நீ வேஷம் போடுறியான்னு கேட்டால் எப்படி இருக்கும் இந்த அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் மறந்திரப்படாது அதுக்கு சில சான்றுகள் சொல்லிக்கொண்டே போகிறேன் நீ கதாதரன் நீ வந்து சிவபெருமானா நடிக்கிறியா பையன் ஒத்துக்கிட்டான் விபூதியை பூசினாங்க உடம்பெல்லாம் அப்போவே பாதி சிவன் ஆயிட்டான் பாம்பெல்லாம் வச்சு கட்டுனாங்க புளித்தோலை கட்டியாச்சு சூலாயுதத்தை கொடுத்து நில்லுன்ட்டாங்க அப்படி போய் நின்னா பாருங்க அப்படியே மாறி போட்டான் எல்லாம் மறந்து போச்சு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே எல்லாம் சிவா சிவான்னா அந்த பையன் சிவனாகவே ஆகிட்டான் நாடகத்தில் என்னென்னமோ பேசுனாங்க கொண்டான் ஒன்று தெரியாது சீனை போட்டால் எடுத்தான் ஒன்றுன்னு தெரியாது பிள்ளை அப்படியே நிற்கிது நாடகம் முடிஞ்சு மூணு நாலு மணி நேரம் எல்லாம் வந்து அசச்சு பார்த்து ஒன்னும் முடியலை கடைசி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போற்றி புயங்கனே மயங்குகின்றேன் போற்றி ஓ நமச்சிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை போற்றி ஓ நமச்சிவாய கண்டாய் போற்றி ஓ நமச்சிவாய ஜெய போற்றி போற்றி அப்புறம்தான் பிள்ளைக்கு நினப்பு வருது ஏழு வயசு புள்ள 6 வயசு 7 வயசு சமாதி நிலை மீண்டும் மீண்டும் சமாதி நிலை காசின்னு சொன்னாலே சமாதி நிலை ராமனுக்கும் கண்ணனுக்கும் இயக்கம் கிடையாது ராமகிருஷ்ணருக்கு ஒரு இயக்கமே வந்து விட்டது ராமகிருஷ்ண பரமகம்சர் வளர்ந்த பொழுது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது என்ன நிகழ்ச்சி ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சுமார் இருபத்தி ஓரு இருபத்தோரு வயசில் ஊரில் போய் உட்கார்ந்துருக்கார் எந்த ஊர் கமார்புகூர்னு ஒரு ஊர் கமார்புகூர் அந்த ஊரில் போய் ஒரு கல்யாணம் இருபத்தோரு வயசு கதாதாரர் அந்த ஊரில் உட்கார்ந்துருக்கார் அந்த ஓரத்தில் ஒரு மூணு வயசு பெண் குழந்தை மூணு வயசு பெண் குழந்தை உட்கார்ந்துருக்கு ஒரு பாட்டி அந்த குழந்தைட்ட போய் அம்மா உன் பேர் என்ன சாரதை நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த மூணு வயசு பிள்ளையை பார்த்து இதுவாக கேட்கறது ஆனாலும் அந்த பாட்டிக்கு என்னமாவது பேசணும் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற இப்படி பார்த்துது இருபத்தோரு வயசு ராமகிருஷ்ணர் இந்த இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இந்த விரலை நீட்டு மூணு வயசில் என்னமாவது ஞாபகத்துக்கு வருதா உங்களுக்கு மூணு வயசு திருஞான கைய காமிச்சார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மூணு வயசுலே அந்த பிள்ளை சீர்காழியில் சிவபெருமானை சுட்டி காமிச்சது உள்ளங்கவர் கல்வன் கல்வன்ன கணவன் அர்த்தங்க உள்ளத்தக்க வரக்கூடிய கல்வன் புருஷன்தானே மொதல் பாட்டு மூணு வயசு பிள்ளை மூணு வயசு சாரதை ராமகிருஷ்ணரை காட்டி இவரைத்தான் கல்யாணம் பண்ணி போடி ரெண்டு பேருக்கு வயசு பதினெட்டு வயசு வித்தியாசம் ஒன்று தூக்கி அவர் இடுப்பில் வச்சுக்கிட்டு போயிடுவார் கல்யாணமாக பண்ணிக்கிற அந்த பாட்டி போயிட்டார் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அஞ்சு வருஷம் அச்சந்த பொண்ணுக்கு ராமகிருஷ்ணருக்கு ராமகிருஷ்ணர்னு பேர் இல்லை கதாதரனுக்கு எப்போ பேருங்கிறத அடுத்தப்பில் சொல்கிறேன் கதாதரனுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க எந்த பொண்ணும் ஒத்து வர மாட்டேங்குது என்னமோ விட்டு போகுது என்ன செய்யலாம் கதாதாரன் சிரிச்சா அவங்க அப்பாவை பார்த்து அப்பா எனக்காக முகர்ஜி வீட்டு பெண் வைக்கோலால் கட்டப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாள் அவளை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் வைகோலால் கட்டப்பட்டா என்ன அர்த்தம் வைகோலால் கட்டுவதுன்னா என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் மாமரம் வைக்கிறோம் முதல்ல ஒரு மாங்காய் வளர்த்திருச்சு முதல் மாங்காய் முதல் மாங்காய் சாமிக்கு அப்படிங்கிறோம் பழக்கம் உண்டு இல்லை அப்படியெல்லாம் முதல்ல உள்ள புடலங்காய் சாமிக்கு முதல் மாங்காய் சாமிக்கு இந்த முதல் மாங்காய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு பத்து மாங்காய் காய்ச்சிடும் எது முதல் மாங்காய்ன்னு எப்படி தெரியும் அப்புறம் இதுக்காக என்ன பண்ணுறது முதல் மாங்காய்க்கு வைக்கோலை சுற்றி வச்சுப்படுறது அடையாளத்துக்கு வைகோல் சுத்தின மாங்காய் யாருக்கு சாமிக்கு சாமிக்குன்னு வச்சா வைகோல் சுத்தி வைக்கிற மாதிரி ராமகிருஷ்ணருக்காக ஒருத்தி பிறந்திருக்கிறாள் அவளுக்கு சாரதை என்று பெயர் முகர்ஜி விட்டு பொண்ணு சாரதை அவள் எனக்காக வைக்கோல் சுற்றப்பட்டு காக்கப்படக்கூடிய மாங்காய் மாதிரி இருக்கிறாள் அவளை கல்யாணம் செய்து கொள்கிறேன் சொன்னது யாரு கதாதரன் அஞ்சு வயசு பொண்ணுக்கும் இருபத்தி வயசு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் வித்தியாசம் பதினெட்டு வயசு அது சின்ன பொண்ணு அதுக்கு என்ன தெரியும் இவர் பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணை அப்படி கருணையோடு பார்க்குறாரு அந்த பொண்ணு விளையாட்டாக இவரை பார்க்குது இது கல்யாண நிகழ்ச்சி எப்போ நடந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி கல்யாணம் ஒரு உத்தேச கணக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி கல்யாணம் பகவான் ராமகிருஷ்ணருக்கு இருபத்தி மூணு வயசு முப்பத்தாறில் பிறந்தாரா இருபத்தி மூணு வயசு கல்யாணம் ஆச்சு இவர் கல்கத்தாவில் இருக்கார் கல்கத்தாவில் எங்கே இருக்கார் தட்சிணேஸ்வரத்தில் காளி கோயிலில் இருக்கார் இவங்க அண்ணா என்ன பண்ணார் நீ இந்த ஊரில் ஒழுங்காக படிக்கலை அங்கேவான்னு கூட்டிகிட்டு போயிட்டார் ஏன் படிக்கலை பள்ளிக்கூடத்துக்கு போனார் திரும்பினார் இந்த படிப்புனால் என்ன பிரயோஜனம் எ வீட்டில் ஒரு சாஸ்திரிகள் போய் வீட்டுக்குள்ள போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு போறார்ல அது மாதிரி நீயும் நாளைக்கு புழைக்க வேண்டாம் பார்த்தார் சாஸ்திரிகள் என்ன படிச்சார் வேதம் படிச்சார் இப்ப என்ன பண்றார் அந்த வீட்டில் போய் திதி பண்றார் அதுக்கு என்ன கிடைச்சது நாலு வாழக்கா ரெண்டுபடி அரிசி நாலு வாழைக்கா ரெண்டுபடி அரிசிக்காகவா என் வாழ்க்கையை பணைய வச்சு படிக்க சொல்றீங்க எனக்கு வேண்டாம் இது சந்தை படிப்பு என் சொந்த படிப்பல்ல நான் முன்னேற வேண்டுமானால் இது எனக்கு வேண்டாம் நான் படிக்க மாட்டேன் சரியாக கையெழுத்து போட தெரியாது பகவான் ராமகிருஷ்ணருக்கு ஆனால் கையெழுத்து போட தெரிஞ்ச ஆள்கள் அத்தனை பேருக்கும் மேலே பரமகம்சராக வாழ்ந்த புண்ணியவன் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி இன்றைக்கு இந்திய மக்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறார்களே ஆனால் அந்த பெருமைக்கு முழு காரணம் பகவான் ராமகிருஷ்ணர் இல்லைன்னா அன்னைக்கு நம்ம தலையை நிமிந்து அமெரிக்காவிலாம் நிக்க முடியாது விவேகானந்த சாமி பேசுன உடனே அன்னி அம்மையார் சொன்னார்கள் நாம் தப்பு செய்து விட்டோம் என்ன தப்பு நம்ம சாமியார்களை இந்தியாவுக்கு அனுப்பி கிறிஸ்தவத்தை போதிக்கச் செய்து விட்டோம் தவறு இந்து மதத்து சாமியார்களை அமெரிக்காவுக்கு வர சொல்லி இந்து மதத்தின் பெருமையை சொல்ல சொல்லி நாம் பக்குவமாக வேண்டும் அதை செய்யாமல் தவறு செய்து விட்டோம் சொன்னது யாரு நம்மால் அவங்க ஒரு மகா நாடு போட்டாங்களா இல்லையா சர்வ மத மகாநாடு அதுல சுவாமிஜி அஞ்சாறு முறை பேசினார் பேசி முடிச்ச உடனே மகா நாட்டுக்காரன் எல்லாம் கூட்டம் போட்டான் அடுத்த மகாநாடு எந்த நாட்டில் போடுறது எப்போ போடுறது நெக்ஸ்ட் கான்பரன்ஸ் ஒருத்தர் இனிமே மகா நாடே வேண்டாம் ஏன் நம்ம கிறிஸ்தவத்துக்கு மகா போடவும் இந்த சன்னியாசி பேரை தட்டிக்கிட்டு போகவும் இது என்னத்துக்கு இனிமே மகா நாடே வேண்டாம்னு நட்டான் முடிஞ்சு வச்சு சர்வ மத மகா நாடு ஒரு சுவாமிஜி பண்ண வேலை ஒரு விவேகானந்தர் பண்ணின வேலை அஸ்திவாரம் போட்டு கொடுத்தவர் ராமகிருஷ்ணர் படிப்பே எனக்கு வேண்டாம் நான் பகவானை படிக்கணும் சரி தட்சிணேஸ்வரன் காளி கோயில் ராஜமணின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க ஜமீன்தாரணி அம்மா அவங்க சொந்த கோயில் நீ அந்த கோயிலில் போய் வேலை பார்க்குறியா ஒரு பக்கம் பகவான் கிருஷ்ணர் இருப்பார் ராதா காந்தர் ஒரு பக்கம் அம்பாள் பரதேவதை ஒரு பக்கம் பன்னெண்டு சிவலிங்கம் கங்கை போறியா போகிறேன் குழந்தை அங்கே போயிடுச்சு அங்கேருந்து தான் வரப்போக இருக்கார் சொந்த ஊருக்கு இப்போது வயசு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசுக்கு மேலே ஆச்சு இவர் அங்கே அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா ஊர் ஜெயராம்பாடி ஜெயராம்பாடியில் அந்த பொண்ணு நான் தட்சிணேஸ்வரம் போய் ஒரு நாள் இருந்துகிட்டு வந்தேன் மறக்க முடியாத அனுபவம் அது அடுத்தாப்பில் சொல்கிறேன் இவர் இங்கே இருக்கார் ஒரு நாள் அந்த ராணி ராஜமணி தேவி ஜமீன்தாரிணி அம்மா அவன் முன்னால் வந்து உட்காந்துருக்கான் இவர் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவார் அபிஷேகம் பண்ணுவார் அபிஷேகம்னா எப்படி தெரியுமில்ல அம்பாளுக்கு எண்ணெயை விட்டு உடம்பெல்லாம் அமைதியாக தேய்ச்சி நம்ம ஊட்டு பிள்ளைக்கு நம்ம எப்படி எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பாட்டோம் யோசிச்சு பாருங்க அப்படி குளிப்பாட்டுவார் தொடைச்சி விடுவார் சாம்பிராணி போடுவார் தலையை நல்லா தொடைப்பார் அவளுக்கு தடுமை முடிக்கப்படாதில்ல அம்பாவை தாயாவே நினைச்சு விட்டார் பராசக்தி எல்லாருக்கும் சிலையா தெரியுது இவருக்கு தாயா தெரியுது சாப்பாடை கொண்டே வச்சு அம்மா சாப்பிடு சாப்பிடு உனக்கு பசிக்கும் இல்லை நீ ஒன்றும் சாப்பிடலையே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு இப்படி ஊட்டி விடுவார் ஊரில் உள்ளவன் என்ன சொன்னா கதாதாரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அம்மா கோயிலில் கொண்ட சாமிக்கிட்ட ஊட்டினா அந்த ஆள் பைத்தியம்னு தானே நம்ம சொல்லுவோம் நமக்கு அந்த பக்குவம் வரலையே நம்ம சாமியை கல்லாத்தானு நினச்சிவிட்டோம் சாமின்னு நினச்சா தானுங்க ஊட்டுவிய அது இல்லையே ஒரு நாள் பார்க்குறார் அம்மா இன்றைக்கி உனக்கு நிறைய அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கார் முன்னால் ஜமீன்தாரனு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க தான் தலைவி சுற்றி வர பட பட்டாளமெல்லாம் இருக்குது அந்த காலத்தை சமைந்தார்கள் அந்த அம்மா கோயிலில் சாமி கும்பிடுற பொழுது அதுக்கு புத்தி வேற எங்கேயோ போயிடுச்சு எங்கே போயிடுச்சு கோர்ட்டில் கேஸ் நடக்குது நமக்கு ஜெயிக்குமோ இல்லையோ நம்ம வக்கீல் வாய்தா வக்கீலாக போயிட்டாரு அப்பப்போ வாய்தா வாங்குகிறாரே தவிர கோர்ட்டில் பேச மாட்டேங்கிறாரு நமக்கு ஜெயிக்குமோ தோக்குமோ இருபத்தி நாலு என்ன ஆகுதோ தெரியலை நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிடுது பகவான் ராமகிருஷ்ணர் அப்படி திரும்பினார் பலார்னு ஒரு அற விட்டார் அந்த அம்மாவை ஜமீன்தாரின் கோயிலுக்கு தலைவி இவருக்கு சம்பளம் போடுற முதலாளி அடிக்கலாமா அடி சரியான அடி ஒரு அறை இங்கே வந்துமா இந்த சிந்தனை கோயிலுக்கு வந்தா சாமியை நினைப்பியா உன் கோர்ட்டு கேஸ்னு நினைக்கிறீங்க இது வீட்டிலே செய்யலாமில்ல கோயிலுக்கு வந்தால் கடவுளை நினை அம்பாளை பார் எதிர்த்தாப்புல நிற்கிறா சர்வ அலங்காரத்தோடு நிற்கிறார் அம்பாளை பார் அடித்த உடனே அங்கே இருந்த காவக்காரன் வாழை உருகிட்டே அந்த அம்மா சொன்னாங்க நிறுத்து அவர் பண்ணது சரி என் மனசு கடவுள்கிட்ட போகலை புத்தி எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நம்மளும்தான் கோவிலுக்குள்ளே போகிறோம் எவ்வளவு மேயுது அவருக்காவது சொல்கிறாப்பில் நமக்கு சொல்ல முடியாதபடியெல்லாம் மேய்தான் இல்லையா யோசித்து பாருங்கள் மனசை கட்டுப்படுத்தி பகவான்கிட்ட மனசை முழுக்க செலுத்தணும் எல்லோரும் சொன்னால் கதாதரனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு முதலாளி அம்மாவை அடிச்சுட்டேன் அப்படித்தானே ஊரில் சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு சேதி போயிட்டு எந்த பொண்ணுக்கு சாரதாமணி தேவியாக இருக்கு உன் புருஷனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ கல்யாணம் ஆகி தட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு சின்ன பொண்ணுக்கு இப்போ பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணு அங்கே இருக்குது இவர் தட்சிணேஸ்வரம் கோயிலில் பூசாரியாக இருக்கார் அந்த பொண்ணும் அவன் அம்மா வீட்டில் ஜெகராம்பாடியில் இருக்குது இவரை அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கலை அவள் பெரிய பெண்ணாயிட்டா எல்லோரும் சொல்கிறாங்க உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு அவனுக்கு பிடிச்ச பைத்தியம் காளி பைத்தியம் அந்த பைத்தியம் பிடிச்சா நல்லது பிடிக்க மாட்டேங்குது நமக்கெல்லாம் அம்பால்கிட்ட போய் அவளையே நினைக்கிற பைத்தியம் பிடிச்சா வேற ஒன்றும் வேண்டாம் நம்ம நம்ம திருமாலிருஞ்சோலை பழமுதிர் சோலை அழகர் கோயில் அங்கே ஒரு ஆழ்வார் பாடுறார் பெருமாளை விடாமல் உன்னை கும்பிட்டு இந்த ஊருக்காரங்க பூரா என்னை பைத்தியம்ங்கிறாங்க இவன் சொல்கிறதுக்காக நான் உன்னை விட்டுருவனா அத்தாரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறன் என்னை என்ன அர்த்தம் பைத்தியக்காரன்னு அர்த்தம் அத்தாரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே உன்னை நான் விட்ட முடியுமா அப்படி இவருக்கு ஞான பைத்தியம் இறை பைத்தியம் இந்த பொண்ணு பார்த்தது அப்பா நான் தட்சிணேஸ்வரத்துக்கு போறேன் எம்மா இங்கிருந்து அவ்வளவு தூரம் போகணுமே வழியில் காட்டுப்பாதை இல்லை நீ எப்படி தனியா போவே உன்னால போக முடியாது இரு அப்பா இந்த நேரத்தில் நான் அவர் பக்கத்தில் இருக்கணும் அவருக்கு பைத்தியங்குறாங்க நான் போய் பார்க்கணும் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எப்படியாவது அவரை போய் பார்க்கணும் பக்கத்து விட்டுக்காரங்க கல்கத்தாவுக்கு புறப்பட்டாங்க பத்து பேர் இந்த பொண்ணையும் கூட்டி விட்டாங்க அவங்களாம் வேகமாக நடக்கிறாங்க இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் வராத பொண்ணு நடக்க முடியலை கால் பின்னது மெதுவா பின்னால போகுது அண்ணே என்னை விட்றாதீங்க என்னை விட்றாதீங்க என்ன விட்றாதீங்க தனித்துணையின் நீதிக்க யான் தறுக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே திணைத்துணையே நும்புரேன் துயராக்க என் தின்வலையே மாணிக்க சுவாமி கடவுளே என்ன விட்றாதே கடவுளை என்ன விட்றாதே உன் கூட்டத்துல கடைசியா நிற்கிறேன் என்ன விட்றாதே நீத்தல் விண்ணப்பம்னு ஒரு தலைப்பு தெரிவாசகம் அது மாதிரி இந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்து அன்னையை விட்டுறாதீங்க நான் மெதுவாக வருவேன் இந்த காடு காடு தாண்டிட்டால் தேவையில்லை காட்டை எட்டு மணிக்குள்ளே தாண்டணும் இல்லைன்னா ஆபத்து நீ நடக்கிற நடைய பார்த்தா காட்டுக்குள்ளே போகிறதுக்கே ஒன்பது மணி ஆகிடும் போல இருக்கு வேகமாவா அன்னைய என்னால் இதுக்கு மேலே வேகமாக வர முடியல சின்ன பொண்ணு அது என்னத்தை கண்டது அப்போ உன்னை விட்டுற முன்னு விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணு தனியாக போயிட்டுருக்கு பொட்ட காடு திருடங்க தெரிகிற காடு என்ன இருந்தாலும் நகை நட்டு இல்லேட்டாலும் பொண்ணு இல்லையா அவளுக்கு பாதுகாப்பு வேண்டாமா கடவுளேன்ட்டு போயிட்டுருக்கா எதிர்த்தாப்பில் திருடர்கள் தலைவன் வர்றான் பஞ்சமா பாதகமும் பண்ணுறவன் கழுத்தில் இருக்கதையும் கழுத்திக்குமான் பொண்ணையும் ஒரு வழி பண்ணிடுவான் அங்கேருந்து வர்றான் இந்த பொண்ணு நடுக்காட்டில் அவனை சந்திக்குது நடுராத்திரி ஒரு பாரு பார்த்தான் அப்பான் நான் அவனுக்கு சத்த நாடியும் முடிஞ்சு போச்சு அப்பா உங்க மருமகனை பார்க்கறதுக்காக நான் ஜெயராம்பாடியிலேருந்து வர்றேன் இது காட்டு காட்டுப்பகுதியான் கூட வந்தவங்கள்தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா நான் பயமாக இருக்கேன் எனக்கு நான் காலையில் போய் உங்கள் மருமகனை பார்க்கணும் அப்பா எனக்கு துணைக்கி வர்றீங்களா அப்பா அந்த மனசு என்னத்துக்காக கண்ணீர் வந்துடுச்சு எல்லாருக்கும் அடிமனசு ஒன்று இருக்குதுங்க கொள்ளக்காரனாயிருந்தாலும் கொலகாரனாயிருந்தாலும் கற்பழிக்கிறவனாயிருந்தாலும் அடிமனசில் கடவுளுக்கு இருப்பார் அதை தொட்டுட்டீங்கன்னா ஒழுங்காயிருவான் இப்போ அவனுக்கு அடிமனசை தொட்டு பிடிச்சி யாரு பேசுறா பவதாரணி இல்லை பேசுகிறா சும்மாவா அதனால தான் பகவான் அவரை பவதாரிணி என்னார் சாரதாமணி தேவியார் காளி மாதாவுக்கு சமம் சாரத என்னார் அப்பா நான் தனியாக போகணும் துணைக்கி அம்மா நீ எங்கள் வீட்டில் வந்து படுத்துக்கோ காலம்புரை போகலாம் வீட்டில் கூட்டிக்கிட்டி போனால் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் சாப்பாடு போட சொன்னால் நல்லா பசி இந்த பொண்ணுக்கு சாப்பாடு சாப்பிட்டு படுத்து நிம்மதியாக தூங்கிருச்சு திருடிய வீட்டில் தனியாக பொண்ணு தூங்க முடியுமா யோசிங்க அவன் முகத்தை பார்த்தவொன்னே புரிஞ்சு போச்சு இவன் நமக்கு நல்லது செய்ய போகிறான் உங்கள் கொள்ளை தூங்கிருச்சு காலம்பரை எந்திரிச்ச உன்னே அம்மா உன்னை நான் கொண்டே விடுறேம்மா தக்ஷிணேஸ்வரத்தில் நீங்கள் வாங்க அப்பா உங்கள் மருமகனே நீங்கள் பார்க்கணும் ரொம்ப நல்லவர் உறவு இழுத்திருச்சு பாருங்க இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை நம்ம ரயிலில் போகிற போது அப்படி பேசிக்கிறோம் அண்ணேன் தங்கச்சின்னு அப்புறம் நம்ம வாட்டுக்கு கீழே இறங்கிடுவான் இழுத்திருச்சி இல்லைம்மா நான் இன்னொரு வந்து பார்க்குறேன் இவன் திருடேன் நான் போய் எப்படி ஒரு ஒரு முக்கியமான ஆளை பெரிய ஆளை பார்க்கறது இவனுக்கு உள் உறுத்துது உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்ப்பா நீங்கள் வந்து பாருங்கப்பா ஒரு தரம் வாங்கப்பா இந்த பொண்ணை பார்க்குற அவனுக்கு கண்ணீர் வருது அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா இந்த சாரதாமணி தேவியாரை அந்த வயசில் பார்த்து கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு புண்ணியம் அவன் திருடனாக இருந்தாலும் திருமங்கை ஆழ்வார் கூட திருடன் பெருமாளுடைய திருவடியை பற்றி நாராயண மந்திரம் பாக்கியம் கிடச்சது இந்த பொண்ணு போயிடுச்சு அங்கே பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு நாக்காளி போட்டு உட்கார்ந்துருக்கார் சாரதாமணி தேவி பதினெட்டு வயசு பொண்ணு போய் பார்த்தது ஒரு கும்படி போட்டுது அவருக்கு ஒரே ஆச்சரியம் இனடா இவன் மட்டும் தனியாக வந்திருக்கிறா எப்படி உட்காந்துச்சிட்டார் அப்படி பார்த்தா சிரிச்சா ஏமா சிரிக்கிறேன் இல்லை உங்களுக்கு பைத்தியம்னு சொன்னாங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க எனக்கு அதான் சந்தோஷம்னா பார்த்த ஒன்றை கண்டுபிடிச்சி பொண்டாட்டி நினைப்பில் வச்சுங்க நீங்க எங்க போனீங்க எங்க இருந்து வர்றீங்க எப்படி போனீங்க எப்படி வர்றீங்கன்னு பொண்டாட்டிக்கு பழிச்சுன்னு தெரியும் தெரிஞ்சவ யாரு தெரியும் மட்டும்தான் பாரதிய மனைவி செல்லம்மா பாரதிதாசன் அவ காலில் விழுந்து கும்பிட்டாரு சுயமரியாதைக்காரங்க கேட்டாங்க என்ன ஐயர் விட்டு அம்மா காலில் விழுந்து கும்பிடுறீங்க பாரதிதாசன் சொன்னாரு பாரதியார பத்தி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இவங்களுக்கு தான் முழுக்க தெரியும் அதனாலதான் கும்பிட்டேனா பாரதிதாசன் மறந்துடாதீங்க சந்திப்பு இங்கதான் அவ யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது பார்த்தாரு நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கிறேன் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் நல்லா கேளுங்க இது ஒண்ணும் படிக்காத பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க சுத்தமான மனசு பிளாங் அவர் என்ன எழுதுறாரோ அது இந்த பகவான் ராமகிருஷ்ணராய் மாற இருக்கக்கூடிய கதாதாரன் இந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அம்மா நீய நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா இருக்கு அதான வந்திருக்கிறேன் சரி நீயும் நானும் ஊரில் இருக்கவங்க மாதிரி குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வாழலாமா அல்லது நான் பவதாரிணியை வழிபாடு செய்கிறேன் காளிமாதாவினுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் உலகத்திற்கு ஞானம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என் பாதையில் நீ வருவாயா எனக்கு துணையாய் இருப்பாயா தடையாயிருப்பாயா ரெண்டுக்கு சம்மதம் கல்யாணங்காட்சி பண்ணியாச்சு பத்து பிள்ளையை பெற்றுக்குவோம் ஆண் தொன்று போனால் வாண்டு ரெண்டு தோன்றும் அப்படி வாழலாமா அல்லது உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய எனக்கு நீ துணையாயிருப்பாயா அந்த தாய் மட்டும் பிள்ளைய பெற்றுக்கிட்டு வாழலாம்னு சொல்லி இருந்தா ராமகிருஷ்ண சகாப்தம் முடிஞ்சு போச்சு அன்னைக்கே இன்னைக்கு ஒன்னும் பேச முடியாது இயக்கமே இல்லாம போயிருக்கு அந்த தாய் அப்படி நிமிந்தா பதினெட்டு வயசு பொண்ணுங்க இவருக்காவது ஏகப்பட்ட அனுபவம் உண்டு பகவான் ராமகிருஷ்ணருக்கு எத்தனையோ அனுபவம் அந்த பொண்ணுக்கு அப்பா விட்ட விட்டா என்னங்க தெரியும் சுத்தமான மனசு அப்படி நிமிந்தா நான் உங்களுக்கு துணையா இருக்க வந்தேனே தவிர தடையா இருக்க வரவில்லை முடிஞ்சு போச்சு அவ மட்டும் அன்னைக்கு மாறி இருந்தா பகவான் ராமகிருஷ்ணர் பத்து பிள்ளைக்கு அப்பாவாயிருப்பாரு யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு துணையா இருக்க வந்தேனே தவிர தடையா இருக்க வரவில்லை அப்படியா தாயே எந்திரி எந்திரிச்சான் இந்த மேடையில் உட்கார் மேடையில உட்கார்ந்த கால மடக்கு ஒரு காலை ஒரு கால தொங்க புருஷன் சொல்றான் பொண்டாட்டியை பார்த்து ஒரு கால ஒரு கால தொங்க கண்ணை மூடிச்சோ கையை அவையகரம் வரதகரம் காட்டு சொன்னபடி செய்த அந்த பிள்ளை கும்புற்றார் அம்மணி ஜகதம்பிகே கருணாகரி பரமேஸ்வரி கண்மணி ஜய கௌரி காங்கயி கார்த்திகே திருநேத்திரி தண்ணயி உபசாந்தி சிவசாம்பி ஏகாம்பரி சிம்மயி சுபசீலிமாவிசௌந்தரி ஓம் நமோ பத்திராழி துர்காபவானி பராசக்தி பரிபாலிணி சித்ஸூபிணி சிம்மவாயி திவ்யராஜராஜேஸ்வரி வித்வூஷணி மீனலோசனி வீரமர் விமலிநி சத்யவாசனி நித்திய கன்னி தயாரி இளங்கோமளி இன்பஸ்யாமளி சண்டிகா சாமுண்டி பைரவி சாவித்திரி ஜவகாயத்ரி அண்டர் நாயகி ஆபத் பாந்தவி அமுத தொண்டர் சாதகி தூய சோமசேகரி ஓம் நமோம் அஷ்டலட்சுமி அபயகஸ்தனி அமலினி சங்கமலினி நிஷ்டயோகினி நிமலவாகினி நிஷ்கலங்க சந்நியாசினி துஷ்ட நிகரகி வைஷ்ணவி ஜோதி வேணி சுமங்கிலி சிஷ்டரக்ஷகி ஸ்ரீவராகினி சீதளி நம ஓம் நமோ காளிமாதா திருவடிகளேசரணம் அம்பாள் காளிமாதாவா நிற்கிறார் பொண்டாட்டி புருஷம் கையெடுத்து கும்பிடுறாரு கிடைக்குமா அப்போ சொன்னார் நீ காளி மாதா ஒரு நாள் கேட்குறா பகவான் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில் கீழே உட்கார்ந்து இருக்கிறா சாரதாமணி தேவியார் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு காலை பிடிச்சி விடுறவ அவரை பார்த்து கேட்குறா என்ன நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க உன்னைத்தானே உலகத்தை காப்பாற்ற வந்த காளிமாதாவ நினைக்கிறேன் நீ பவதாரிணி சாரதாமணி தேவியார ஒரு நாள் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருந்தாரா எதை நோக்கி தவன் செய்கிறாய் பகவான் ராமகிருஷ்ணர் கேட்டார் நான் காளிமாதாவை நோக்கி தவன் செய்கிறேன் முட்டாளே அங்கே பார் நகபத்தென்ற பகுதிக்கு போ காளிமாதா இருப்பாள் பார்த்து வா காளிய பார்க்கிறதா நகபத் என்ற பகுதி இவர் இருக்கிற இடத்துக்கு அடுத்தாப்புல ஒரு சின்ன இடம் ஒரு ஒரு பத்துக்கு பத்து கூட இருக்காது அந்த இடம் அங்கே சாரதாமணி தேவியார் சப்பாத்திக்கு மாவு பெசைகிறார் பிள்ளைகளுக்கு வந்து அவர் பார்க்குறார் அவருக்கு சாரதாமணி தேவி தெரியலை காளி தரிசனம் கொடுக்குறா சப்பாத்திக்கு மாவு பசஞ்சுக்கிட்டு இருக்கிறா ஒருத்தி அவ தான் காளி மாதா அவ சாரதாமணி தேவி இல்லை அவள் பவதாரிணி போய்ப்பார் அடுத்த நிகழ்ச்சி அந்த அம்மா அங்க இருக்கிறாங்க இவர் இங்க இருக்கார் ஒரு வருஷம் ஆச்சு சாரதாமணி தேவியார் அங்கே வந்தது ஒருத்தலுக்கும் தெரியாது ஒரு வருஷம் தெரியாமல் இருந்திருக்கா பொண்ணும் காலையில் மணிக்கு எந்திரிச்சு கங்கையில் குளிப்பான் குளிச்சுட்டு நாலரை மணிக்கு உள்ளே வந்தால் இவருக்கு தேவையானதை சமைச்சி கொடுப்பா இவருக்கு வயிறும் மென்மை மனசும் மென்மை காரமெல்லாம் வச்சா ஆகாது ரொம்ப மென்மையான சாப்பாடு அ இவர் தங்கியிருக்கிறது இங்கே அந்தம்மா தங்கியிருக்கிறது அங்கே அங்கேருந்து பார்த்தா இவரை தெரியும் அப்பப்போ இவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுக்குவான் ரெண்டு பேர் உலகத்திலே அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாரும் கேட்டான் சாமிக்கு பொண்டாட்டியிருக்காங்களா ஆமாம் இங்கே இருக்காங்களா ஆமாம் எவ்வளவு நாளாக இருக்கிறாங்க ஒரு வருஷமா ஒரு வருஷமாவா நமக்கு தெரியலையே அந்தூருக்காரனுக்கே தெரியாது அவள் வந்தது இவருக்கு திருப்பணி செய்யத்தானே அம்மா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் சப்பாத்தி தயார் பண்ண சொன்னது கதாதரன் ஆமாம் இவருக்கு ஏன் ராமகிருஷ்ணர்னு பேர் வந்தது அதை சொல்லணுமா இல்லையா ஒரு நாள் ஒருத்தர் இவற்றை வந்தவர் பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் ரெண்டு அவதாரமும் இணைந்தெடுத்த அவதாரம்னாராம் அதனால எல்லாரும் ராமகிருஷ்ணர்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க இனிமேல் நம்மளும் அந்த புனிதமான திருநாமத்தை சொல்லுவோம் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் பிள்ளைகளுக்கெல்லாம் சப்பாத்தி வேணும் அம்மா நீ சப்பாத்தி போடு இன்னும் ஒன்று என்ன ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி தான் ராத்திரிக்கு அதுக்கு மேலே கிடையாது நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி தான் சொன்னா என்ன சொல்லுவான் சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயா கேட்பேன் சாப்பாட்டையும் சாப்பிட்டு சப்பாத்தி போதுமா நமக்கு பத்தாது ரெண்டு சப்பாத்தி தான் கொடுக்கணும் ராமகிருஷ்ண பரமகம்சர் ஆணை ஏன் அப்படி கண்டவாதி சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும் ஜீரணத்துக்கு ரத்தம் போயிடும் மூளைக்கு போகாது அசத்திடும் ராத்திரி இந்த அசத்து தூங்கிட்டால் கடவுளை நினைக்க முடியாது தூங்குகிற பொழுது அரிதுகிலாக தூங்கணும் கடவுள் நினப்பு எப்பவும் மனசில் இருக்கணும் முழிச்சா கடவுள் நினப்பு வரணும் இந்த பக்குவங் எல்லாருக்கும் தேவை கண்டனூரில் ஒரு செட்டியார் ராத்திரி படுக்கிற பொழுது படுத்தபடி இப்படி கும்பிடுவார் ஓம் நம தூங்கிடுவார் ஏன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் பேச மாட்டார் ராத்திரி தூங்குற போது போச்சுன்னா கடைசியா சொன்னது அஞ்சழுத்தா இருக்கட்டுமே ஓம் நம சிவாய கும்புட்டவடிக்கி தூங்கிடுவார் கும்புடுற பொழுது கடவுள் சிந்தனையோட தூங்கணும் முழிக்கிற பொழுது கடவுள் சிந்தனையோட முழிக்கணும் ரெண்டு சப்பாத்திக்கு மேலே யாருக்கும் கொடுக்காதே சரி அண்ணையார் உட்கார்ந்து ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி ராமகிருஷ்ணருக்கு ரெண்டு சப்பாத்தி தான் நமக்கு மட்டும் தனியா போடுங்கிற கேசல்லாம் கிடையாது எல்லாருக்கும் ரெண்டு சப்பாத்தி பிரம்மானந்தர்ன்னு ஒரு சாமி புகழ்பெற்ற ஞானி பரம ஞானி பசிக்குது ரெண்டு சப்பாத்தி போனடன்னு தெரியலை ரொம்ப பசிக்குது பசிச்சா யாரை பார்த்து கேட்போம் தாயைத்தானே பார்த்து கேட்போம் அப்பாவையாக கேட்போம் கேட்க மாட்டான் சாரதாமணி தேவி யாரை ஏக்கத்தோடு பார்த்தார் தாய்க்கு புரியுமா புரியாதா குழந்தை கேட்டார் தாய் பால் கொடுக்குறா பால் நினைந்துவிட்டும் தாய் அப்படி பார்த்தார் ரெண்டு சப்பாத்தி எடுத்து போட்ட அவனுக்கு ரெண்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சு பகவான் ராமகிருஷ்ணன் அப்படி நிமிந்து பார்த்தார் ஒன்றும் பேசலை பேச்சே கிடையாது எல்லாம் பார்வைதான் கண்ணோடு கண்ணனை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அங்கேயும் அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான் அப்படி பார்க்கிறார் அம்மாவுக்கு புரிஞ்சு வச்சு சாமிக்கு மனசு சரியா ரெண்டு சப்பாத்தி கூட போட்டது தப்புங்க போறார் அப்படித்தானே திரும்பினான் அவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ன ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா தூங்கிடுவான் ஆன்மீக முன்னேற்றம் இருக்காது கடவுளை நினைக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா நான் பார்த்துக்கிறேன் பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டார் ஆமா ஏன் அவர் அப்படி பார்த்தார் அவருக்கு தெரியும் இன்ன ரெண்டு வருஷத்தில் நம்ம சமாதியாக போறோம் இது நடந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் சமாதியாக போகிறார் அதுக்கப்புறம் சுவாமிஜி விவேகானந்தர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுக்கு மேலே அவரும் தாங்காது முடிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்து அறுபத்தேழு வயசு வரைக்கும் இருந்து இந்த பிள்ளைகளையெல்லாம் ஞானப்பாதையில் செலுத்தக்கூடிய தகுதி பொறுப்பு வாய்ப்பு சாரதைக்குத்தான் இருக்கிறது அதனால தான் ஒரு வார்த்தையை வாங்கினார் இவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நான் பார்த்து என்ன அர்த்தம் எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்தையும் உங்களுக்கு அப்புறம் நாம் பார்த்துக்கிறேன் என்ன அர்த்தமாக இந்த வார்த்தையை வாங்கிறதுக்குத்தான் ஒரு பார்வை பார்த்தார் பகவான் ராமகிருஷ்ணர் அடுத்த நிகழ்ச்சி ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ணர் பணத்தை கையினால் கூட தொடமாட்டார் மாதம் ஏழு ரூபா சம்பளம் தொடமாட்டார் சாப்பாடு போட்டால் உண்டு இல்லாட்டி கிடையாது இந்த ஏழு ரூபா சம்பாத்தியத்தை இவர் அண்ணன் பையன் ஒருத்தன் அவன் தான் வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுருவான் அந்த காலம் எல்லாரும் ரொம்ப சுத்தமாக இருந்த காலம் டப்பாவில் போட்டு வச்சிருவான் ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணன் கேட்குறார் கிருதையா எவ்வளவு பணம் சேர்ந்துருக்கு என்னடா இது சாமியாரு பணத்தை தொடாத மனுஷன் இவருக்கு என்ன கணக்கு ஹிருதயனுக்கு ஒன்னும் புரியலை சேர்ந்த பணத்தை எடுத்து சாரதாமணி தேவியாருக்கு கையில ஒரு தங்க வளையல் பண்ணு ஏன் நான் தியானத்தில் இருந்த பொழுது சீதையை பார்த்தேன் அவ கையில தங்க வளையல் போட்டிருந்தா கிருஷ்ணனுடைய காதலி ராதைய பார்த்தேன் அவ கையில தங்க வளையல் போட்டிருந்தாள் ராதைக்கும் சீதைக்கும் சமமானவள் சாரதை அவளுக்கு ஒரு தங்க வளையல் வேண்டும் அந்த பணத்தில் தங்க வளையல் பண்ணு ஒரு சந்யாசிக்கு அந்த பொண்டாட்டி மேல எவ்வளவு பிரியம் பார்த்தீங்களா ஒரு ஊர்ல இதை சொன்னேன் எர்ணாகுளத்துல பத்து நாள் பேச்சு ஒரு அம்மா என் பின்னாலே வந்துருச்சு தங்கியிருக்க ஐயா நாளைக்கும் இதை சொல்லுங்க ஐயா ஏன் எங்கள் வீட்டுக்காரரு இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஒரு குந்துமணி தங்கம் கூட வாங்கி கொடுக்கல பகவான் ராமகிருஷ்ணருங்கிற சன்னியாசி பொண்டாட்டிய கையை தொட்டதை தவிர வேற எதுவும் செய்யாத சன்னியாசி அவளை தாயாக கடவுளாக காளி நினைச்ச சந்யாசி ஏழு வாசம்பளத்து சந்யாசி அவளுக்கு தங்க வளைகள் வாங்கி போடுறாருன்னா நம்ம என்னமாவது செய்யணும்னு எங்கள் வீட்டுக்காரனுக்கு இனிமேலாவது துப்பு வரட்டும் அந்த அம்மா கவலை அவளுக்கு என்ன பண்டாட்டி எப்படி பொருஷம் பாருங்க இன்னொரு நிகழ்ச்சி ஒரு நாள் ஒரு சேட்டு பத்தாயிரம் ரூபா பணம் கொண்டாந்தான் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுன்னா என்னங்க மதிப்பதுக்கு பத்தாயிரம் ரூபா பணம் சேட்டு கொண்டாந்தார் பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட கட்டு வச்சுட்டார் நூறுரூவா கட்டு ராமகிருஷ்ணர் இப்படி பார்க்குறார் சாமி இது உங்களுக்கு நீங்கள் இது எடுத்துக்கங்க இந்த இந்த இடத்தையெல்லாம் ஒழுங்கு பண்ணுங்க இந்த நாற்காலி மேஜையெல்லாம் புதுசாக மாற்றுங்க இந்த படுக்கையெல்லாம் புதுசாக வாங்கி போட்டுங்க இந்த பணம் உங்களுக்காக கொண்டாந்தேன் எனக்கு வேண்டாம் அப்பா எடுத்துக்கிட்டு போ எனக்கு தேவையில்லை எடுத்துக்கிட்டு போ சாமியின் கொண்டாந்துட்டேன் பேசாதே எடுத்துக்கிட்டு போ நான் கொண்டாந்தது எப்படி எடுத்துக்கிட்டு போவேன் அப்போ அவளை கேளு யார சாரதாமணி தேவி யார இந்த சாமி சும்மா தானே இருக்கணும் வேணாம்னா வேணாம்னுட்டு போவாரா அவளை கேளு சொன்னது சரியா தப்பா சரியாம்மா சரி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவளை கேளு இந்த சாமி பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டான் அம்மா ஐயாட்ட கொடுத்தேன் ஐயா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் வாங்கி ஐயாவுக்கா செலவிழிங்கம்மா இந்த அங்கே பத்தாயிரம் சிரிச்சா நான் வாங்கி அவருக்குத்தான் செலவழிக்க போகிறேன் எப்போது அவரே வேணாம்னுட்டாரோ அப்புறம் இதை நான் வாங்கி என்ன செய்ய போகிறேன் வேணாம் எடுத்துக்கிட்டு போ என்ன சொல்லுவாள்னு ஊருக்கு தெரியணுமில்ல அதுக்கார்த்தம் அவள்கிட்ட போய் கேளுன்னார் இல்லைன்னா அவளை பற்றி தெரியாதில்ல உங்களுக்கு நம்ம வீட்டுக்காரியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாள் இந்த துப்புக்கட்ட மனுஷன் தினமும் கொடுத்தான் அன்றைக்கே அறிவில்லை இன்றைக்கே அறிவில்லை அஞ்சு உள்ளே பிறந்துருச்சு இன்னும் அறிவு கிடையாது நீங்கள் கொடுங்க இது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு தானே அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டு நேராக நானே வாங்கிக்கிறேன் இது நம்ம காலம் அது அந்த காலம் புருஷன் அப்படி பொண்டாட்டி இப்படி பக்கத்தில் அவங்க அம்மா வயசான கிழவி இந்த ஆளு பத்தாயிரத்தை அங்கே கொண்டுகிட்டு போனார் ராமகிருஷ்ணனுடைய தாயார் வாயில் கொஞ்சம் போல் வெத்தலை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு கொண்டு பத்தாயிரத்தை வச்சார் தாயை இதை எடுத்துக்கிடுங்க அப்படி பார்த்தா இவ்வளவு காசு எனக்கென்னத்துக்கு தூக்கிட்டு போ அம்மா கொண்டாந்துட்டேன் எப்படியாவது எனக்கு வேணாம் ஐயா வயிற்றுக்கு சோறு கிடைக்குது உடுத்திக்க துணி கிடைக்குது போதும் நமக்கு வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது கண்ணதாசன் அழகா சொல்லுவார் ஒரு காலத்திலே ஒரு நாளைக்கு பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமானு நினச்சேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒரு நாளைக்கு நூறு ரூபா சம்பாதிக்க முடியுமானு நினைச்சேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமானு நினைச்சேன் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன் சின்னப்பாதேவர் கொண்டாந்து கொற்றாரு இப்ப நினைக்கிறேன் நாமே நோட்டடிச்சா என்னான்னு புத்தி எங்க போயிடுச்சு பார்த்தியலா மேன்இஸ் பண்டில் ஆசை கட்டு ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த எனக்கு வேண்டாம்ப்பா தாயே ஒரு ஆயிரம் ரூபாயாவது எடுத்துங்க அவன் கெஞ்சுறாங்க கொடுக்குறவன் வேண்டாம்ப்பா ஒரு நூறுரூவா எடுத்துங்க வேண்டாம்ப்பா என்னவாவது எடுத்துங்க காலைல விழுந்துட்டான் சரி ரொம்ப கேட்குற அரையணா கொடு அரையணான்னா மூணு வைசாங்க அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அண்ணா கணக்கு அரையணா முக்கால்லாம் தெரியாது மூணு பைசா ஜலதோஷம் பிடிச்சா பொடி வாங்கி போட்டுக்கவே அரேனா கொடு பார்த்தானா இந்த தாய் வயிற்றில் தான் இப்படி மகம் புறப்பான் நானா இப்படிப்பட்ட பற்றில்லாத தாய்க்குத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி பற்றில்லாத புள்ள பிறக்கும் அடுத்த நிகழ்ச்சி எல்லாரும் கல்கத்தா போகிறாங்க தட்சிணேஸ்வரத்தில் புறப்பட்டு பகவான் ராமகிருஷ்ணர் இங்கே உட்கார்ந்து இருக்கார் சாரதாமணி தேவியார் அங்கே இருக்கிறாங்க கல்கத்தா போகிற பொழுது அம்மாவை கூட்டிகிட்டு போலாமா ஒரு ஆள் கேட்குறார் பகவான் ராமகிருஷ்ணர் சரிங்கணும் இல்லைங்கணும் அவள் விரும்பினால் வரட்டுட்டார் பொறுப்பை கழிச்சு விட்டார் அவன் அந்த ஆள் போய் கேட்டான் சாரதாமணி தேவியாரை பார்த்து தாயே நீங்கள் விரும்பினா வரட்டுன்னு ஐயா சொல்லிட்டார் நீங்கள் வர்றீங்களா அம்மா நான் வரலை ஏமா அவருதான் சொல்லிட்டார்ல என்ன சொன்னார் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு தெரிய சொல்லுங்க தாயி நான் விரும்பல அவ விரும்பினா வரட்டும்னு அர்த்தம் ஓஹோ ஓஹோ அவ விரும்பினா வரட்டும்னா என்ன அர்த்தம் நான் விரும்பலை அது இட் இஸ் அண்டர்ஸ்டு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை நான் விரும்பல அவ விரும்பினா வரட்டும் ஓ அப்படியா சரி போகலை அம்மா இன்னைக்கு புருஷம் கொண்டாட்டி வாழ்க்கை எப்படி பார்த்தீங்களா பக்கத்தில் இந்த அம்மா படுத்து கிடக்கிறாள் பகவான் ராமகிருஷ்ணர் அங்கே உட்கார்ந்து தாயே இவளுக்கு உன்னுடைய பெரிய கருணையை கொடுத்திருக்கிறாய் என்னை மாயையோடு கட்ட வந்தவள் என்று நினைத்தேன் இப்பொழுதுதான் தெரிகிறது இவள் உன்னுடைய அவதாரம் இவள் உனக்கு சமானம் இவளுக்கு நான் பதினாறு விதமான பூஜைகளை செய்கிறேன் தாயே அது உனக்கு செய்த பூஜையாக ஏற்றுக்கொள் ஒரு சேட்டை கூப்பிட்டாரு சேட்டு நீ என்ன வட்டி கொடுப்பேன் யார் கேட்குறா பரம ஞானி இவர் என்ன வட்டி கடையாக வச்சுருக்காரு நீ எவ்வளவு வட்டி கொடுப்பேன் நான் நூற்றுக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து ரூபா வட்டி கொடுப்பேன் பத்து பர்சன்ட் அந்த காலத்து கணக்கு அப்படியா ஒரு அறநூறு ரூபா கொடுத்து வைக்கிறேன் பகவான் ராமகிருஷ்ணர் அறநூறுரூவா கொடுத்து வச்சா வட்டி என்ன வரும் அறநூறு ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் வீதம் அறுபது ரூபா வட்டி வரும் ஒரு மாத்தைக்கு அஞ்சு ரூபா வட்டி வரும் இந்தா அறநூறுவா வச்சுக்க மாதம் மாதம் அஞ்சு அஞ்சு ரூபா சாரதாமணி தேவியாருக்கு கொடுத்துடணும் தான் இறந்து போனால் கூட பொண்டாட்டிக்கு சோத்துக்கு வேணும் அந்த காலத்தில் அஞ்சு ரூபா போதும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் அஞ்சு ரூபாயை வச்சு சா செய்யலாம் எனக்கு தெரிய ஒரு மூட்டை சிமெண்டு ஏழு ரூபா எனக்கு தெரிய தேவகோட்டையில் எங்கள் வீடு கட்டின போது ஆயிரத்தி ஒரு மூட்டை சிமெண்ட்டு ஏழு ரூபா இவ்வளோ தலத்துக்கு சுவர் வச்சு கட்டின காலம் இப்போ ஏழு ரூபாய்க்கு ஒரு காப்பி கூட வாங்க முடியலை அப்போ ஒரு மூட்டை சிமெண்ட் எனக்கு தெரிய ஒரு ரூபாய்க்கு முப்பத்தி இட்லி ஒரு இட்லி அரை அண்ணா அண்ணாவுக்கு முப்பத்தி இட்லி ஒரு ரூபாய்க்கு முப்பத்தி இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பிடல முப்பத்தி ரெண்டு இட்லி அஞ்சு பேரு ஆளுக்கு ஆறு இட்லி மிச்சம் ரெண்டு எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா என் தம்பி நான் அஞ்சு பேர் எங்க வீட்டில் ஆளுக்கு ஆறு இட்லி சாப்பிட்டு ரெண்டு இட்லி மிஞ்சும் ஒரு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சட்னி சாம்பார் ஆயிரத்தி இது அந்த காலம் பொண்டாட்டி வாழறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அஞ்சு ரூபா தேவைப்படும் புருஷன் அதுக்கு ஏற்பாடு பண்ணா சார் சன்னியாசிங்கிறீங்களே எவ்வளவு ஒரு பொறுப்பு பாருங்கள் ஆமாம் இவள் சின்ன பொண்ணு இவளுக்கு ஒரு ஆதரவு வேணும் கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்றணும் அஞ்சு ரூபா யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ஒரு நாள் சாரதாமணி தேவியார் அப்படி பின்னால் வந்தாங்க இவளுக்கு சாப்பாடு அம்மா தான் போடணும் பகவான் ராமகிருஷ்ணருக்கு வேறு யாரும் சாப்பாடு போடக்கூடாது சாரதாமணி தேவியார் தான் சாப்பாடு போடணும் அப்படி ஒரு பழக்கம் ஒரு நாள் ஒரு பொண்ணு பக்கத்து விட்டு பொண்ணு அது வந்து சாப்பாடு வச்சிருச்சு இப்படி பார்த்தார் அந்த பொண்ணை சாப்பாட்டை பார்த்தார் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து சாப்பிடலை ஒரு மணி நேரம் ஆச்சு சாப்பிடலை சாரதாமணி தேவியார் ஓடி வர்றாங்க சாப்பிடாம சாமி உட்கார்ந்துருக்காரு ஏன் அவ தூய்மை இல்லாத பொண்ணும் ஏதோ அவ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தூய்மை இல்லாத பொண்ணும் அவ வச்சுதான் நான் சாப்பிட மாட்டேன் யார் சொல்றா பகவான் ராமகிருஷ்ணர் சாரதாமணி தேவியார் இப்படியே பார்க்கறாங்க நாளையிலிருந்து நான் வைக்கிறேன் இல்லை அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இவர் சொல்கிறார் வேணும்னு எங்கள் பூரா ட்ராமாங்க அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சாரதாமணி தேவியார் திரும்பறாள் எனக்கு உள்ள பெண்கள்ல எல்லாம் என் பொண்ணு நல்லவளோ கெட்டவளோ தூய்மையோ வாய்மையோ எல்லாம் என் பொண்ணும் அவள் காலில் வந்து விழுகிற பொழுது அவளை விழாதேன்னு சொல்கிறதுக்கு நான் யாரு அவள் வருவாள் சிரிச்சுக்கிட்டாரா இவர் அவள்கிட்ட இந்த வார்த்தை வாங்கணுமே சிரிச்சுக்கிட்டாரான் சாப்பிட்டாரான் என் இதுவரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு ஆளு சாப்பிடாம தானே இருக்கணும் என் காலில் யார் விழுந்தாலும் சரி நல்லவனோ கெட்டவனோ எம்புள்ள ஏன் சார் என் புள்ள கெட்டவன் நான் விரட்ட முடியுமாவனே புத்தி தானே சொல்ல முடியும் சோறு போடுவன்ல பகவான் ராமகிருஷ்ணர் அன்னை சாரதாமணி தேவி மூலம் சாதிச்சார் ஒரு நாள் அம்மா அந்த பின்னால் வந்தாங்க இவர் இங்கே என்னமோ பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தவர் வேலைக்காரின்னு நினச்சி விட்டார் ஒரு அம்மா வேலை பார்க்கணும் துயின்ட்டார் துயின்னா என்ன தெரியுமா வங்காளத்தில் அடியேன்னு அர்த்தம் நம்ம வீட்டில் அடியேன்னு சொன்னால் அது ஒரு மரியாதை இல்லாத வார்த்தை அடியேன்னு அடிச்சே விடுவா வேறு விஷயம் அந்த காலத்தில் அப்படி எல்லாம் சொல்கிறது உண்டு தில்லி துருக்கர்கள் செய்த வழக்கமடி திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் வள்ளி இடையினையும் ஓங்கி முன் நிற்கும் மூடுவது சாத்திரங்கண்டாய் சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை முகச்சோதி மறைத்ததன் பின் என்ன கருத்தில் அடி கண் புதைக்கிறாய் ஏடி கண்ணம்மா பாரதி கண்ணனை கண்ணம்மாவை மாற்றி அவனுக்கு ஒரு பாவாடை சட்டையை போட்டு பெண்ணாக்கி ஏடின்னு கூப்பிடுறாரு இது யாரை சொல்ற வார்த்தை ரொம்ப பிரியமா இருந்தா சொல்லலாம் கொஞ்சம் மரியாதை குறைவான வார்த்தை என்னடி என்னடா அப்படி பண்ணி பாருங்களேன் புருஷனை பார்த்து பொண்டாட்டி என்னடான்னா நமக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மாதிரி இந்த அடியை துயி துயின் டாரா திரும்புகிறார் சாரதாமணி தேவி சாரதை மன்னிச்சிக்கோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஒரு புருஷ சொன்னாதான் என்ன தப்பு அவளும் அப்படி எடுத்துக்க இல்லை தெரியாமல் அன்னைக்கு பூரா சாப்பிடாம கஷ்டப்பட்டார்கள் உன்னை மரியாதைகள் இல்லாமல் சொல்லிட்டேனே நீ தட்சிணேஸ்வரத்து மகா காளி உன்னை மரியாதைகள் இல்லாமல் சொல்லிட்டனே இவன் மாமியார் ஒரு நாள் வந்து சேர்ந்தான் அதுதான் வேடிக்கை ஒருத்தன் அழகாக எழுதுனான் கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பதற்காக தாயை படைத்தார் கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பதற்காக தாயை படைத்தார் சாத்தான் எல்லா இடத்திலும் இருப்பதற்காக மாமியாரை படைத்தான்னு எழுதின சாத்தான் இதப்பட்டு இருக்கு அது மாதிரி மாமியார் வந்து சேர்ந்தான் இப்படி பாக்கிறா என் பொண்ணு வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கலையே கல்யாணம் ஆகித்தனை வருஷம் ஆச்சே ஒரு பேரம்பேத்தி கிடையாது எந்த குடும்பத்தில் யாரை பார்த்து ராமகிருஷ்ணரை பார்த்து பகவான் ராமகிருஷ்ணர் சிரிக்கிறார் அத்தே கவலைப்படாதே உன் பிள்ளைய உன் பொண்ண அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு உலகம்பூராத்திலையும் கோடிக்கணக்கான பேர் வரப்போகிறார்கள் சாரதாமணி தேவியை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு உலகம்பூரா கோடிக்கணக்கில் ஆள் வரப்போகுது இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்தில் பூரா அம்மானு வச்சு கும்பிடுறான் சிங்கப்பூரில் ராமகிருஷ்ண மடம் லண்டனில் ராமகிருஷ்ண மடம் காசியில் ராமகிருஷ்ண மடம் கொழும்புல ராமகிருஷ்ண மடம் எல்லாத்துலேயும் அம்மா பவதாரிணியாக இருக்கிறா நம்ம வீட்டு பிள்ளைகள் கூட நம்மளை நினைக்காது செத்து போனால் ஒரு வருஷம் நினைப்பான் அடுத்த வருஷம் நினைப்பான் அப்புறம் ஒரு கண்ணாடியை போட்டு படத்தை வச்சு மாலையை போடுவான் ரெண்டு வருஷம் திதி பண்ணுவான் அப்புறம் சரிதான்னு விட்டுருவேன் இவ்வளோதானே எத்தனை வருஷம் பார்க்க முடியும் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவை எனக்கு தெரியாதே இது அப்படி இல்லை சாரதாமணி தேவியார் மறைஞ்சு எவ்வளவு காலம் ஆச்சு உன்னுடைய உன்னுடைய மகளுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கம் கவலைப்படாதே ஒரு நாள் சாரதாமணி தேவியாருக்கு பக்கத்தில் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்தவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார் இந்த கழுத்தில் பிளவ மாதிரி வந்துடுச்சு இந்த கழுத்தை எப்படியே வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் நினச்சா மாற்றிப்படலாம் நினைக்கல அனுபவிச்சுத்தான் தீரணும் கஷ்டத்தை அனுபவிச்சா பண்ணுன பாவம் போச்சு இன்பத்தை அனுபவிச்சா பண்ணுன புண்ணியம் போச்சு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறான் ஏன் அவன் பாவ கணக்கு போச்சு கடவுள் தங்கத்தை தான் நெருப்பில் போடுவார் ஏன் அதை சுத்தப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் நெருப்பில் போட்டதுக்காக தங்கத்துக்கு மதிப்பு கூடுமே தவிர குறையாதே பகவான் ராமகிருஷ்ணருக்கு கழுத்து திரும்பவில்லை சாரதாமணி தேவியாக இப்படி பார்க்குறாங்க எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் ஒரு பொண்ணு நிற்கிறான் கண்ணங்கரியில் ஒரு திருமேனி கழுத்தை திருப்பிக்கிட்டு நிற்கிறான் அம்மா நீ யாரு நான் தட்சிணேஸ்வரத்து காளி மாதா ஏன் கழுத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறேன் கழுத்தில் பிளவை அதான் திருப்பிக்கிட்டு இருக்கிறேன் ராமகிருஷ்ணருக்கு வந்த பிளவை காளி வந்த மாதிரி காளி கழுத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறாளா இன்னொரு காட்சி ராமகிருஷ்ணருக்கு உடம்பு சரியில்லை அமுத மொழிகள்னு ஒரு நூல் வந்திருக்கு அருமையான நூல் எடுத்து படித்து பாருங்க எனக்கு ராத்திரி தூக்கம் வரலேன்னா அதை எடுத்து கொஞ்ச நேரம் படிப்பேன் சில பேர் தூக்கம் வராட்டி ராத்திரி தூக்கம் வரல தூங்கல தூங்கல தூங்கலன்னு மறுநாளும் தூங்க மாட்டேன் இது கவலையாக போயிடும் வர்றபோது தூங்குகிறோம் வரலேன்னா இருந்துட்டு போகிறோம் ராமகிருஷ்ணர் எடுத்து படிக்க ஆரம்பித்தா ஒரு இருபது பக்கம் படித்தா கண்ணீர் வந்துடும் அப்புறம் படுத்து தூங்கினா சுகமாக தூங்கலாம் நல்ல புத்தகம் மா என்பவர் ராமகிருஷ்ணனுடைய வரலாற்றைப் பூரா எழுதியிருக்கார் மகேந்திரநாத் குப்தா பக்கத்திலே இருந்து பார்த்து பார்த்து பார்த்து எழுதியிருக்கார் அது எல்லாம் படிச்சிங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணருக்கு உடம்பு சரியில்லை மூணு நாலு நாள் படுத்து கிடக்கிறார் நோய் கடுமையான நோய் வாந்தி வைத்தால போகுது என்ன செய்கிறது உடம்பு ஒன்றும் இல்லாமல் கிடக்கு அவரு கவலைப்படவே ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்தா நீ யார் கன்னங்கரியில் இருக்கிறா நீ யாரு நான் காசியிலேருந்து வர்றேன் இவரை நகபத்துங்கிறது பக்கத்தில் உள்ள ஒரு அறை பகவான் ராமகிருஷ்ணர் இருக்க அறையிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போகணும் நகபத்துக்கு ராமகிருஷ்ணர் இருந்த அரை அப்படியே இருக்குது தட்சிணேஸ்வரத்தில் அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதுவும் அந்த கல்கத்தாவில் அந்த அற்புதமான கங்கையில் குளிச்சு விட்டு பன்னெண்டு சிவலிங்கத்தையும் கும்பிட்டு ராதாகிருஷ்ணனை கும்பிட்டு காளியை கும்பிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா உடம்பு அப்படியே பறக்கிறாப்பில் இருக்கும் அதெல்லாம் இன்ப அனுபவங்கள் அற்புதமான அமுத தாரைகள் எற்புத் தொலைதோறும் ஏற்றினன் அப்படிங்கிற அனுபவம் அங்கே உண்டாகும் நீ எங்கே இருந்து வர்ற காசியிலேருந்து என்ன செய்யணும் இவரை நான் பார்த்துக்கிறேன் வேலை வேலைக்கு அவ சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டார் வேளா வேலைக்கு அவர் காலை மட்டி விடுறா சாரதாமணி தேவியார் பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க நாலு நாள் ஆச்சு காய்ச்சல் தீண்டது எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார் அந்த பொண்ணை காண மறைஞ்சிட்டா பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார் அன்னபூரணி மாதான்னு கும்பிட்டு அன்னபூரணி எனக்காக காசியிலிருந்து வந்திருக்கிறார் சாரதை உனக்கு துணை செய்வதற்காக அன்னபூரணி வந்திருக்கிறாள் கடைசியிலே ஒரு காட்சி இந்த சாரதாமணி தேவியாருக்கு கொஞ்சம் அன்பு பாசம் அதிகம் ரொம்ப அதிகம் தாய்க்கி அது இயல்பு தானுங்களே இயல்புதானே அவளுடைய தம்பி பொண்ணு ராதுன்னு ஒரு பொண்ணு கொஞ்சம் அவளுக்கு குழந்த தனம் வளர்ச்சி இல்லாத மனசு நல்ல பொண்ணு அவளை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊரா சாரதாமணி தேவியார் வருகிறார்கள் மதுரைக்கு வந்தார்கள் தெப்பகுளத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டில் தங்கினார்கள் பகவான் ராமகிருஷ்ணர் இங்க வரல ஆனா அவங்க அவங்க அப்பா இங்கே வந்தார் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு போனார் பாத யாத்திரையா அப்பா ராமகிருஷ்ணர் பக்கமெல்லாம் வரலை பிருந்தாவனத்துக்கு போனார் காசிக்கு போனார் காமர்புகூர் ஜெயராம்பாடி தட்சிணேஸ்வரம் அவ்வளவுதான் அம்மா சாரதாமணி தேவியார் இங்கே வந்தார்கள் மதுரைக்கு வந்தார்கள் தெப்பகுளத்தில் தங்கினார்கள் மீனாட்சி கோயிலுக்கு வந்தார்கள் ஆ ஆண்டவனுடைய பிரம்மாண்டமான படைப்பை கலை அம்சத்தை தெய்வீகத்தை இந்த கோயிலில் பார்க்கிறேன் இதெல்லாம் அம்மா நடந்த இடம் சாரதாமணி தேவியார் நடந்த இடம் மீனாட்சி அம்மன் கோயில் இங்கே கும்பிட்டுட்டு புறப்பட்டு ராமேஸ்வரம் போயிட்டாங்க இப்போத்தான் ஒரு அவதார ரகசியம் வரப்போகிறது நான் தட்சிணேஸ்வரத்து காளின்னு சொன்னனே அது வரப்போகுது இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க சாரதாமணி தேவியார் ராமேஸ்வரத்தில் மகாராஜா பாஸ்கர சேதுபதி அவர்களுக்கு சொந்தமான கோயில் ராமநாத சுவாமி தேவஸ்தானம் சேதுபதி என்ன பண்ணிட்டார் அம்பாளுடைய நகைகளை பூரா எடுத்து வச்சு இவங்களுக்கு காட்டு அம்பாளுக்கு என்ன பேர் பர்வதவர்தனின்னு பேர் ராமேஸ்வரத்தில் மலை வளர் காதலின்னு பேர் வரைராஜனு கிருகன் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே தாய்மான சுவாமி வாக்கு அந்த மலை வளர் காதலி பர்வத வர்த்தனி கோயிலுக்குள்ளே போய் சாரதாமணி தேவியார் கும்பிடுறாங்க இந்த தம்பி பொண்ணு சின்ன பொண்ணு ராது அவ பக்கத்தில் நிற்கிறார் அங்கேருந்து திவான் வந்தார் அம்மா இந்த நகை பூரா அம்பாளுக்கு சாத்துற நகை வரிசைக்கு வச்சிருக்க ஒரு டேபிள் கொள்ளாம இது பாருங்க சாரதாமணி தேவியார் எல்லா நகையவும் பார்த்தாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் என்று பாஸ்கர சேதுபதி மகாராஜா உத்தரவு எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் கொட்டி இருக்கிறாங்க அந்த காலத்து ராஜாக்கள் கடவுள் மேலே அவ்வளவு பக்தியும் பாசமும் வச்சுருந்தாங்க அப்படி கொடுத்த பணம் திருவனந்தபுரம் நம்மளாக இருந்தால் பங்கு போட்டு சாப்பிட்டு போயிருப்போமே இவ்வளவு காலமாக அந்த ராஜாக்கள் காப்பாற்றி வச்சிருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் காலுக்கு முன்னால் ஒழுந்து கும்பிட வேண்டாம் அப்படி பாஸ்கர சேதுபதி நகையில எது விருப்பமோ சாரதாமணி தேவியாரை எடுத்துக்க சொல்லுங்கள் இந்த சாரதாமணி தேவியார எடுத்துக்குவாங்க இப்படி பார்த்தாங்க எல்லாம் போதும் தொட்டு கும்பிட்டுட்டு நின்றுட்டாங்க உடனே இந்த திவான் சும்மா இருக்கப்படாது இந்த பக்கத்தில் பொண்ணு ராது கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத சின்ன பொண்ணு அம்மா உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ இப்போ இந்த பொண்ணு எடுக்குமா எடுக்காதா யோசிங்க எடுக்குமா எடுக்காதா அம்மா என்ன பண்ணுறாங்க பகவான் ராமகிருஷ்ணரே இந்த பொண்ணு கோயில் நகைகளை எடுத்து விடக்கூடாது இந்த பொண்ணு மனசுக்குள்ள நீங்கள் போகணும் கோயிலுக்கு நகைகளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் தான் காப்பாற்றணும் ராமகிருஷ்ணர் அப்போ மறைஞ்சிட்டார் மறைஞ்சி ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இந்த பொண்ணு எப்படி பார்த்துது நகைகளை போறா அத்த எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை நல்ல வேலை எனக்கு ஒரு பென்சில் மட்டும் வாங்கி கொடுக்குறியா அத்தை நல்லா வாங்கித்தாரே வச்சுக்கோ ராமகிருஷ்ணரே காப்பாற்றிட்டீங்க கோயிலுக்குள்ளே போகிறாங்க சாரதாமணி தேவியார் ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன தெரியும் இல்லை சீதாதேவியார் மண்ணால் பிடிச்ச சிவலிங்கம் அதுக்கு அபிஷேகம் கிடையாது மேலே தங்கத்தினால ஒரு மூடி போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே தான் நீங்கள் கொண்டு போகிற கங்கா தீர்த்த அபிஷேகம் மண்ணு கரைஞ்சி போயிடும் அதனால் மேலே ஒரு குப்பி ஒரு ஒரு மூடி தங்கத்தில் அதான் நமக்கு சிவலிங்கம் மாதிரி தெரியும் பாஸ்கர சேதுபதி சொன்னார் அதை எடுத்துட்டு மூலமூர்த்தியை அம்மாவுக்கு காட்டுங்க அந்த மேலே இருக்கிற மூடியை எடுத்துட்டாங்க முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க சாரதாமணி தேவியார் பக்கத்தில் கோலாப்மான்னு இவங்களுடைய பிரியமான சிஷ்யை அவள் பெரிய அறிவாளி அது அடுத்தாப்பில் சொல்கிறேன் கோலாப்மா பார்த்தாங்கள்ல அன்னைக்கு வச்சாப்பில் அப்படியே இருக்கேன்னாங்க இன்னைக்கு வச்சாப்பல ராமனோடு சீதையாக வந்த பொழுது நான் பிடிச்சி வச்ச சிவலிங்கம் அப்படியே இருக்கேன் கோலாத்மா என்னன்னு நாங்கள் ஒன்று முல்லைன்ட்டாங்க சீதை இஸ் அதுக்காக நடந்த நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் இங்கேருந்து போறவிட்டால் அதுக்கப்புறம் போகிறாங்க பல பகுதிகள் எல்லாம் முடிச்சுட்டா சுவாமிஜி விவேகானந்தர் கல்கத்தாவிலே பிச்சு எடுக்கிறார் பகவான் ராமகிருஷ்ணனுடைய சிஷ்ய பிள்ளைகள் கல்கத்தாவிலே பிச்சை எடுக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தி காலகட்டம் பகவான் ராமகிருஷ்ணன் வரைஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி எல்லாம் ஒன்றும் கிடையாது பைசாவா இருந்துச்சு ஒன்றும் கிடையாது இறக்குறதுக்கு ஆறு மாதம் முன்னால் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜனவரி ஒன்று காசிப்பூர் தோட்டம் கல்கத்தாவில் எல்லா அடியார்களையும் கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் உட்கார்ந்தார் பகவான் ராமகிருஷ்ணர் தொண்டையில் கேன்சர் புற்றுநோய் தாங்க முடியலை சாப்பிட முடியலை ஆனாலும் உடம்பை பற்றி கவலை இல்லை அது சட்ட தானே என் சட்ட பின்பக்கம் கிழிஞ்சிருந்தால் எனக்கு என்ன நீங்கள் தான் சொல்லுவீங்க என்ன பின்னால் சட்டை கிழிசல் தெரியுது பாரதிய கேட்டாங்களா ஏன் கோட்டு போட்டிருக்காருன்னு ஒருத்தன் சொன்னானா சட்ட கிழிசல் தெரியப்படாதுன்னு கோட்டு போட்டிருக்காரு சட்ட கிழிசல் பின்னால் இருந்தா மற்றவனுக்காகத்தானே அப்படி வாழ்ந்த வாழ்க்கை பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை ஆயிரத்தி ஜனவரி ஒன்று எல்லாரையும் காசிப்பூர் தோட்டத்தில் உட்காத்திட்டார் இப்படி வந்தார் கிருதையா வந்தான் பக்கத்தில் என்னை பற்றி ஏதோ சொல்கிறாயாமே அவன் என்ன சொன்னா இவரை பற்றி யார் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தார்களோ அவர்தான் ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னவன் அந்த ஆளு இது ஊர்வூரா பரவிடுச்சு என்னை பற்றி ஏதோ சொல்கிராயாமே கேட்கிறது பகவான் ராமகிருஷ்ணர் அவன் சிரிச்சான் வால்மீகியினாலும் வியாசராலும் அளக்க முடியாத அவதாரத்தை நான் எப்படி அழப்பது வியாசர் எதப்பாடினார் கிருஷ்ணாவதாரத்தை வால்மீகி ராமாவதாரத்தை அவர்களால் அழக்க முடியாத அவதார பெருமையை நான் எப்படி அளப்பதுன்னு நாம் பாருங்க அந்த அவதார இவருதான்னு தீர்மானிக்கப்பட்டது எல்லார் தலையிலையும் கைய வச்சாராம் அவங்க அவங்க மனசில் எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அந்த தெய்வம் தலையில் கைவச்சாப்பில் இருந்துச்சான் அவ்வளவு பேரும் பேரின்பத்துக்கு ஆளானார்கள் அந்த நாள் கற்பக தரு என்று ராமகிருஷ்ண மடத்தில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி கற்பக என்ன செய்யும் நினச்சதை கொடுக்கும் பகவான் ராமகிருஷ்ணர் அவளது பேரையும் தொட்டு நினைச்சதை கொடுக்கிறார் நினைச்சதுன்னா நம்ம நினைச்ச மாதிரி காசுபனம் இல்லை அங்கே இருந்த ஆட்கள் கூட கடவுளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லா நினப்பும் எந்த தெய்வத்தை நினச்சாரோ அந்த தெய்வம் மனசுக்குள்ளே வந்து அழகாக காட்சி கொடுக்குது எல்லாருக்கும் சந்தோஷம் ஒரு நாள் விவேகானந்தரை கூப்பிட்டார் உட்கார வச்சார் இப்படி பார்த்துட்டு கையை தொட்டார் முடிஞ்சு போச்சு நான் பிச்சைக்காரன் ஆகிவிட்டேன்னார் என்ன அர்த்தம் இவளது காலமா எவளது ஞானத்தை நான் ஈட்டி வைத்தேனோ அந்த ஞானத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் வச்சுக்கோ நீ அமெரிக்காவுக்கு போகணும் உலகம் எல்லாம் இந்தியாவின் புகழ் பரவ வேண்டும் இந்த ஞானத்தை வச்சுக்கோ விவேகானந்தரை விவேகானந்தராக ஆக்கியது யார் பகவான் ராமகிருஷ்ணர் அந்த கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருக்கான் நரேந்திர பேரு பிஏ படிக்கிறான் அந்த காலத்தில் பிஏ எல்லாம் பெரிய படிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு எழுவது எழுபத்தஞ்சி அதை ஒட்டிய இங்கிலீஷ் பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ அந்த காலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கார் இவங்க அப்பா விஸ்வநாத தத்தர் பெரிய வக்கீல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஐம்பது பேருக்கு சாப்பாடு நடக்கும் அப்பா செத்து போயிட்டார் இப்போ தெரியுது வீடு அடமானத்தில் இருக்குது அப்பா செத்த உடனே பணங்காசு போச்சு கடன் வீட்டுல சோத்துக்கு வழி இல்லை நேர்த்தி வரைக்கும் பணம் இருந்தது அப்பா இறந்த உடனே பணம் போச்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான் கடங்காரன் வந்து வீட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டான் பிள்ளைகள் ரோட்ல நிற்குது நரேந்திரனுக்கு ஒரே கவலை இவன் தான் மூத்த பிள்ளை தாயை காப்பாத்தனும் தம்பிகளை காப்பாத்தணும் என்ன செய்வான் தவிச்சான் என்னென்னமோ பண்ணணும் வேலை கிடைக்கலை படிப்பு பாதியில் நிற்கிது பிஏ முடிக்கலை என்ன செய்வான் வாழ்க்கை வெறுத்து போச்சு கடவுள் கிடையாது வெறுத்து போனால் அப்படித்தான் பேசுவேன் நான் என்ன அந்த கோயிலுக்கு போகிறது அங்கே போய்த்தானே இப்படி ஆகிப்போச்சு இந்த மனசு அப்படியெல்லாம் பேசும் கடவுள் கிடையாது முதலாளிகள் கடவுள் என்று ஒன்றை கற்பித்து விட்டார்கள் யாரு சொல்கிறா சுவாமிஜி விவேகானந்தராக வர இருக்கிற நரேந்திரன் இந்த சேதி பகவான் ராமகிருஷ்ணருக்கு போயிடுச்சு உங்ககிட்ட வந்த சிஷியப் பிள்ளை நரேந்திரன் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கான் நாஸ்திகவாதியாக மாறிட்டான் ஒரு ஆள் அங்கே போய் வத்தி வச்சிட்டான் நம்ம ஊரில் எப்படி ஆளுக ரொம்ப பேர் இங்கேயும் அங்கேயுமா சொல்லிகிட்ருப்பான் சொன்ன உடனே பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார் போடா இனிமேல் இந்த இடத்துக்கு வராதே நரேந்திரன் எப்படிப்பட்டவன் என்று காளிமாதா எனக்கு சொல்லிவிட்டாள் அவன் ஒரு காலும் ஆன்மீகத்தை விட்டு மாறமாட்டான் போளிமாதா எனக்கு சொல்லிவிட்டாள் பத்து நாள் ஆச்சு ஒரு ஆள் அங்கிருந்து இங்கே வந்தேன் இவர்கிட்ட சொன்னான் நீ இந்த மாதிரி சொன்னதை அவர்கிட்ட போய் யாரோ சொல்லிவிட்டாங்க அவர் உன்னை பத்தி தப்பா நினைக்க போறாரு நரேந்தர் என்ன சொன்னான்னு தெரியுமா யாரோ சொல்வதற்காக தன் பற்றி தவறாக நினைக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லாதவராக அவர் இருப்பார்கள் அந்த குருநாதர் இருந்து விட்டு போகட்டும் சிஷ்ய பிள்ளையை பத்தி அவருக்கு தெரியணுமா இல்லையா எம் பண்டாட்டியை பத்தி எய்த்த விட்டுக்காரன்னு சொன்னா எனக்கு அறிவு இருக்கணுமா இல்லையா யாரு என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் நரேந்திரன் ஒரு நாள் வந்துட்டான் பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட வர்றான் அருமையான இடம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் வீட்டில் பணம் இல்லை வயிறு பசிக்குது சாப்பாடு வேணும் பணம் கொடுங்க சிரிக்கிறார் சன்னியாசிகிட்ட வந்து பணம் கேட்குற நான் என்னடா பணம் கொடுக்க முடியும் உள்ள காளி மாதா தட்சிணேஸ்வரத்து பவதாரிணி அவள்கிட்ட போய்க்கேழ் நானே அங்கே தான் வாங்குறேன் வேணும்னா அவள்கிட்ட போய் கேள் நரேந்திரன் அங்கே ஓடுறான் காளி மாதாவை பார்க்குறான் காளி மாதா கம்பீரமாக நிற்கிறான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா அம்மா தாயே எனக்கு அருள் செய்வதற்காக என் தாயாகி வந்திருப்பவளே உன்னை தவிர எனக்கு என்ன வேணும் தாயே எப்பவும் உன் திருவருள் எனக்கு வேண்டும் உன் கருணை கடைக்கன் பார்வை வேண்டும் திரும்பிட்டான் ஏண்டா பணம் வேணும்னு நீய கேட்டியா மறந்து போச்சு அங்க போன உடனே மறந்து போச்சு சரி ரெண்டாவது முறை போ இப்போது பணத்தை கேள் ரெண்டாவது முறை போயிட்டான் அங்க போய் நிற்கிறான் அவ மூச்சு விடுறது தெரியுது தெரியுமா பகவான் ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சுது ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கிற பொழுது சொல்றார் தாயே காளி எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா எல்லாரும் நீ உண்டு இல்லைங்கிறாங்க எனக்கு தெரியும் நீ இருப்பவள் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா வேட்டியே புளிகிற பொழுது முறுக்கிற மாதிரி என் மனசு முறுக்குதே நீ தரிசனம் கொடுக்க மாட்டியா தாய் தள்ளலாமா தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடிக்காது தாயே எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா நீ தரிசனம் கொடுக்கலன்னா உடைவாளை உருவி வெட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன் கோயிலில் இருந்தவாள் எடுத்தார் வெட்டிக்க போனார் அம்பாள் அப்படியே காட்சி கொடுத்தான் காலினில் சலங்கை கொஞ்ச கைவளை குழுங்க முத்து மாலைகள் அசைய அப்படியே காட்சி கொடுத்தார் அம்மா வந்துட்டியா கண்ணீர் கொட்ட காலில் விழுந்தார் நேரே பார்த்தவர் பகவான் ராமகிருஷ்ணர் அதனால இப்போ என்ன சொன்னார் நரேந்திரனை பார்த்து போ காளி மாதாட்ட போய் கேள் ரெண்டாவது முறை போனான் நிமிந்து பார்க்குறான் காளி மூச்சு விடுறான் ஆஹா ஆகா தாயே எனக்கு இந்த காட்சியை கொடுத்துட்டே உன்னை உருவத்தில் பார்த்துட்டனே போதும் திரும்பிட்டான் இப்பவாவது கேட்டியா மறந்து போச்சே அங்கே போகிற போது மறந்து போகுது இங்கே வந்தான்னு நினப்பு வருது சொல்லிக்கிட்டே போ பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் இது ரொம்ப ஆபத்தானது சொல்லிக்கிட்டு போகிற பொழுது வழியில் ஒருத்தன் எதையாச்சும் சொல்லி மாற்றிவிட்டா அதில் போயிடுவாங்க இந்த குருட்டு மனப்பாடமெல்லாம் பண்ணப்படாது ஆனாலும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் போனாரா பணம் வேணும் பணம் வேணும் அம்மா தாயே ராஜாத்தி மகாலட்சுமி புவனேஸ்வரி அம்மா உன்னை பார்த்துட்டேன் பணமாக முக்கியம் உங்ககிட்ட வந்து பணம் கேட்கலாமா கோடீஸ்வரங்கிட்ட போய் அஞ்சு பைசா கேட்டால் தப்பு இல்லையா உலகத்தையெல்லாம் தரக்கூடிய பராசக்திட்டு போய் பத்து காசு கொடுன்னு கேட்டார் தப்பு இல்லையா தாயே உன்னை கொடு உன்னை கொடு எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்காத வாழ்க்கையை கொடு புழுவாய்ப்பிறக்கும் உன்னியா உன்னடியின் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே அழுதுட்டு வந்துட்டார் ஏண்டா கேட்டியா அம்பால்கிட்ட போய் பணமாக கேட்கறது இந்த அறிவு வரணும்னு அனுப்பிச்சு வச்சேன் மூணு முறை நம்ம அம்பால்கிட்ட போய் என்னவெல்லாம் கேட்குறேன் பார்த்திங்களா ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் அம்பாள்கிட்ட போய் நிற்கிறான் அவள் தன்னையே கொடுக்குறேன்னு தயாராக நிற்கிறான் யாரும் அவளை கேட்க தயாராக இல்லை உன் அறுவளை கொடுன்னு கேட்க யாரும் தயாராகில்லை பொருளைத்தான் கெட்டு ஏமாந்து போயிடுறான் இப்போ ஒன்று செய்யணும் என்ன எனக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் என்ன வரம் வீட்டில் வறுமை தாங்களை தீரணும் சரி போ உன் குடும்பத்துக்கு உன் வம்சத்துக்கு சோத்துக்கும் துணிக்கும் பஞ்சம் வராது போ பகவான் ராமகிருஷ்ணர் வரம் அதுக்கப்புறம்தான் விவேகானந்தர் வெளிப்பட்டார் அதுக்கப்புறம்தான் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு எல்லாருக்கும் அருள் பண்ணனர் பின்னாலே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விவேகானந்தருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பிச்சைக்காரனாகிவிட்டேன் எல்லா ஞானத்தையும் உனக்கு தந்து விட்டேன் நான் பிச்சைக்காரன் ஆகிவிட்டேன் அதெல்லாம் அப்புறம் ஆயிரத்தி அந்த சமயத்திலே நம்முடைய பகவான் ராமகிருஷ்ணர் மறையப் போகிறார் தொண்டையிலே கேன்சர் அதிகமாகிவிட்டது சுவாமிஜி விவேகானந்தர் பக்கத்திலே இருக்கிறார் தவிக்கிறார்கள் அந்த உடம்பு அமைதியடைந்து விட்டது சமாதி வைத்தார்கள் சாப்பிட வழியில்லை தெரு பிச்சை எடுக்கிறாங்க அங்கே ஆரம்பிச்சோம் ஞாபகம் வருதா கல்கத்தாவிலே விவேகானந்தரும் மற்ற சிஷ்ய பிள்ளைகளும் பிச்சை எடுக்கிறார்கள் வேற ஒன்னும் வழி கிடையாது சாரதாமணி தேவியார் கயாவுக்கு போகிறார்கள் கயாவிலே பௌத்தர்கள் புத்த மதத்தினுடைய முக்கியமான இடம் கயா புத்த கயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தருக்கு ஞானம் கிடைச்ச பூமி புத்தருக்கு என்ன ஞானம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ரொம்ப நாள் வீட்டில் பண்டாட்டியை விட்டு பிள்ளைகளை விட்டு சந்யாசமாகி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து உட்கார்ந்தாரே என்ன ஞானம் கிடைச்சது எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆசை தானே அடிப்படை எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆசை இதுதான் அவருக்கு கிடைச்ச ஞானம் திருமூலார் அதுக்கு முன்னாலேயே இதை பாடிட்டு போயிட்டார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமென்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் பௌத்தர்கள் இன்னைக்கு போய் கொண்டாடுறாங்க அங்கே போதி மரம் இருக்குது என்ன போதி மரம் நம்ம ஊர் அரச மரம் நானும் கூட வருஷா வருஷம் கயாவுக்கு போகிறேன் போகிறபோது அந்த மரத்துங்களை உட்காடுறேன் கொஞ்சம் ஞானம் கிடைக்குமான்னு நல்ல மரம் எல்லாரும் கும்பிடுறாங்க எண்பத்தி நாலு வயசு தொண்ணூறு வயசு பிக்ஷுக்கள் நூறு முறை விழுந்து கும்பிட்றான் அவன் கும்பிட்றதை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிப்பட்ட இடம் புத்தகயா பல கோயில்கள் நேபாளத்துக்காரன் அவங்க ஊர் அமைப்பில் சீனாக்காரன் அவங்க ஊர் அமைப்பில் பர்மாக்காரன் அவங்க ஊர் அமைப்பில் இந்தியா முக்கியமான இடம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊர் அமைப்பில் கட்டியிருக்காங்க கயாவில் அதை பூரா சாரதாமணி தேவியார் பார்த்தார்கள் புத்தர்கள் இவ்வளவு நன்றாய் இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறார்கள் பகவான் ராமகிருஷ்ணரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடாதா இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணினார்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பினாங்க கல்கத்தாவில் இருக்கிறாங்க சுவாமிஜி விவேகானந்தர் பார்க்க வர்றார் நூத்தி டிகிரி காய்ச்சல் சுவாமிக்கு படகுல வரார் தட்சிணேஸ்வர கோயிலுக்கும் வேலூர் மடத்துக்கும் நடுவில் ஆறு ஓடுது கங்கை படகில் தான் வரணும் படகில் வந்துட்டாங்க அப்போ வரலாம் வேலூர் மடம் கிடையாது சின்ன இடம் அவ்வளோதான் குடிசை அங்கே வந்துட்டாங்க வர்ற பொழுது தண்ணியை அள்ளி அள்ளி தலைகளை ஊற்றிக்கிட்டாரான் விவேகானந்தர் பக்கத்தில் உள்ள சாமி கேட்டாராம் என்ன நூற்றி அஞ்சு டிகிரி காய்ச்சலில் கங்கை தண்ணியை தலையில் ஊற்றிக்கிறீங்களே ஒன்றும் இல்லை சாரதாமணி தேவியார பார்க்க போகிறோம் அவள் மகா காளி தூய்மை அவளை பார்க்கறதுக்குள்ளே இந்த ஆன்மாவை இன்னும் கொஞ்சம் தூய்மைப்படுத்திக்கலாமான்னு நினைக்கிறேன் கங்கை தண்ணி தலையில் பட்டா தூய்மை கிடைக்கும் அப்படின்னாரா சுவாமிஜி விவேகானந்தர் போய் காலில் விழுந்து கும்பிட்டார் விழுந்து கும்பிட்டார் உடம்ப பூரா கீழே போட்டு கும்பிட்டார் அப்பத்தான் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கிற்று ராமகிருஷ்ண மடம் உண்டாயிற்று பல பெருமக்கள் பணம் கொடுத்தார்கள் ராமகிருஷ்ண மடங்கள் உலகெல்லாம் தொடங்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பகவான் ராமகிருஷ்ணர் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சுவாமிஜி விவேகானந்தர் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அன்னையார் மறைவு அறுபத்தேழு வயசு அவள் மகாகாலியாக இருந்து காப்பாற்றினாள் ஒரு ஒரு சிஷ்ய பிள்ள அங்கே வந்தார் அம்பாள் காலில் விழுந்து கும்பிடுறார் யார் காலில் நம்முடைய சாரதாமணி தேவியார் காலில் விழுந்து கும்பிடுறாங்க அப்படி கும்பிட்ட உடனே சாரதாமணி தேவியார் அப்போது ஜெயராம்பாடியில் இருக்கிறாங்க ஜெயராம்பாடி அவங்க அம்மா விட்டு ஒரு காலில் விழுந்து கும்பிட்ட உடனே நிமிர்ந்தாங்க உடனே வேலூருக்கு போ வேலூர் ராமகிருஷ்ண மடம் ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே சன்னியாசி ஆயிருப்போ அவனுக்கு ஒன்றும் புரியலை போ புறப்பட்டு ஓட்டமுன்னு ஓடுறான் ராத்திரி பத்து மணி வேலூர் மடத்து கதவை தட்டுறான் இந்த ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு பழக்கம் எட்டு ஒம்போதுக்கு படுத்துருவாங்க காலம்புரம் மூன்றரை நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க நம்ம ராமகிருஷ்ண மடத்து சுவாமி கமலாத்மானந்த மகாராஜ் காலையில் மீனாட்சி கோயிலுக்கு வந்து மீனாட்சியை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பிடுவார் அவங்க பழக்கம் ராத்திரி சீக்கிரம் தூங்குவாங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பாங்க நம்ம தான் ஏழு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு எந்திரிச்சா மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படி வாழ்க்கை ராமகிருஷ்ண மடத்தில் இன்னைக்கும் தூய்மையான மடம் ராமகிருஷ்ண மடம் தைரியமாக சொல்லலாம் இதற்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் சுவாமிஜி விவேகானந்தர் அன்னை சாரதாமணி தேவியார் காலையில் நாலரை மணி அஞ்சு மணி எழுந்து வழிபாடு செய்வது அவர்களுடைய பழக்கம் அன்னையார் என்ன சொன்னாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ள வேலூர் மடத்துக்கு போ சந்யாசியாக மாறிவிடு ராக்கால் இருப்பார் ராக்கால் கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோ இந்த ஓடி வந்தான் கதவை தட்டுறான் பத்து மணி எல்லாம் படுத்துட்டாங்க எழுப்பிட்டான் ராக்கால் சொன்னான் அன்னையார் ராத்திரி பன்னெண்டுக்குள்ள உபதேசம் வாங்கி சொன்னார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் ராக்கால் நம்பினார் இப்போ வரந்தால் செல் அடித்து கேட்டுருவோம் அப்போ அதெல்லாம் கிடையாது செல்லு செல்லாத காலம் அது சரி பதினோரு மணி உபதேசம் கொடுத்தாச்சு சன்னியாசியாக மாற்றியாச்சு படுத்து தூங்கிட்டார் பத்து நாள் ஆச்சு ஒரு ஜோசியர் வர்றார் ஜோசியர் வந்தால் கையை காட்டுவோமா மாட்டோமா எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் காட்டுவேன் தினகோடி இருந்தாலும் காட்டுவன் அது நிலைக்குமானு கேட்டுக்கிறதுக்கு மனித இயல்பு எல்லாரும் கையை நீட்டினாங்க இந்த சந்யாசம் வாங்க நாம் பாருங்க ராத்திரி பதினோரு மணிக்கு இவனும் கையை நேட்டுனான் ஜாதகத்தை முதல்ல கொடுத்தாங்க அதான் முக்கியம் அவர் ஜாதகத்தை பார்த்தார் தூக்கி எறிஞ்சிட்டார் செத்து போனவன் ஜாதகத்தை கொண்டுகிட்டு வர்றீங்க என்னைக்கு சந்யாசம் கொடுத்தானோ அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணியை சொல்லி அப்ப இவன் செத்து போயிட்டான் செத்து போன ஜாதகத்தை எதுக்கிய பாக்கிறது ஓஹோ அது இவர் ஜாதகம் அப்படியா இவர் உசிரோட இருக்காரு அன்னைக்கு என்னமாவது நடந்ததா சொல்லிட்டான் ஆஹா தாய் பராசக்தி பவதாரிணி உன்னை காப்பாத்தி விட்டா என்ன காப்பாத்தி விட்டா சன்னியாசியா மாறிட்டா அந்த பறவி முடிஞ்சு போச்சு வித்யாரண்யர்ன்னு ஒருத்தர் வித்யாரண்யர் தவம் பண்றார் எங்க சிருங்கேரியில் மகாலட்சுமி காட்சி கொடுக்குறா எனக்கு வறுமையா இருக்கு குடு இந்த ஜென்மத்தில் உனக்கு பணங்காசு கிடையாது உனக்கு பணங்காசு வராது வருமதான் அடுத்த ஜென்மத்தில் அப்போ வாய்ப்பு இருக்குது உடனே இவர் சன்னியாசி ஆகிட்டார் சன்னியாசி ஆனால் என்ன அர்த்தம் அடுத்த ஜென்மம்னு அர்த்தம் ஆதிசங்கர முதல்ல பிடிச்சிக்கிச்சான் அம்மாட்ட என்ன சொன்னார் சன்னியாசி ஆகுறதுக்கு வாய்ப்பு கொடு முதலை விட்டுட்டு போயிடும் சன்னியாசி ஆகிட்டா அடுத்த பிறவி பிராமணர்களுக்கு பூநூல் போட்டால் அடுத்த பிறவி இரு சன்னியாசி ஆகிட்டா அந்த பிறவி முடிஞ்சு போச்சு வித்யாரண்யர் உடனே சன்னியாசி ஆகிட்டார் தவம் பண்ணார் மகாலட்சுமி வந்தா இப்போ நான் சன்னியாசி ஆகிட்டேன் வருமானம் சன்னியாசிக்கு வருமானம் கிடையாது போன்ட்ட ஆமாம் சன்னியாசிக்கு என்ன பண்ணா இவர் பார்த்தாரு புக்கர் ஹரிகரர் ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டாரு இவர் தவத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்தாரு மகாராஜாவை ஆக்கினார் கிருஷ்ண வம்சம் தழைத்தது ஹிந்து மதம் தலைத்தது சிறுங்கேரி கோயில் கட்டப்பட்டது வித்யாரண்யர் கோயில் இன்னைக்கு சிறுங்கேரியில் இருக்குது போய் பார்க்கலாம் பன்னெண்டு தூண் இருக்கும் ஒவ்வொரு மாதம் சூரியன் ஒவ்வொரு தூணில் விழும் சூரிய ஒளி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தூணில் விழும் எதுக்கு சொல்ல வந்தேன் சன்னியாசி ஆகிட்டா அந்த பிறப்பு முடிஞ்சு வச்சு அன்னைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு நீ சன்னியாசி ஆகிட்டேன் அதனாலே அந்த பிறவி முடிஞ்சு போச்சு நீ காப்பாற்றப்பட்டாய் என்னை காப்பாற்றியது பவதாரிணி யார் பவதாரிணி சாரதாமணி தேவியார் ஆக தெய்வீக திருமணம் இவரே என் கணவர் என்று சொல்லி கல்யாணம் செய்து கொண்டாள் அந்த கணவருக்காக வாழ்ந்தாள் உலகம் அனைத்தும் தன் குழந்தைகள் இருப்பதற்கு இவள் ஒரு காரணமாயிருந்தாள் பகவான் ராமகிருஷ்ணர் மறைஞ்ச உடனே அம்மா கையில் போட்டிருந்த வளையலை கலட்ட சொன்னாங்க சுமங்கிலி தான் வளையல் போடலாம் பக்கத்தில் ஒருத்தர் கலட்ட வந்தார் அசரீரி வாக்கு சொல்லிட்டு நான் இதுவரை இந்த அறையில் இருந்தேன் இனி அடுத்த அறையில் இருக்கப் போகிறேன் நீ மகாலட்சுமி பவதாரிணி காளி நித்திய சுமங்கிலி கலட்டாதே கடைசி வரைக்கும் அம்மா கையில் அந்த வளையல் இருக்கு போய் பாருங்க ராமகிருஷ்ணன் மடத்தில் அவ்வளவு பேருக்கு சோறு போடுற அன்னபூரணி சாரதாமணி தேவியார் பகவான் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் சாரதையும் எப்படி தெரியுமா திரேதா யுகத்திலே ராமன் சீதை ஆஞ்சனேயன் சரிதானா மூணு பேர் ஒன்னதான் இருப்பாங்க துவாபர யுகத்திலே கிருஷ்ணன் ராதை அர்ஜுனன் அர்ஜுனன் இப்போது கலியுகத்திலே ராமகிருஷ்ணர் சாரதாமணி தேவியார் சுவாமிஜி விவேகானந்தர் அப்படியே அப்படியே ராமகிருஷ்ண மடங்களெல்லாம் இப்பொழுது நிறைய நல்ல காரியங்களை உலகமெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன சுவாமிஜியுடைய நூற்றி ஐம்பதாவது ஒட்டி இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி நம்ம மதுரையை சுற்றி ரதம் வருகிறது சுவாமிஜி விவேகானந்தர் இல்லைன்னா மகாத்மா காந்தியே இல்லை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இல்லை ராஜாஜி இல்லை எல்லாரும் எழுதுகிறார்கள் விவேகானந்தரை படித்த பின்னால் தான் எங்களுக்கு தேச பக்தி அதிகரித்ததுன்னு எழுதுகிறாங்க ஒரு கூட்டம் காமராஜர் போய் உட்கார்ந்திருக்கார் கொடியேற்றி பேச வேண்டிய ஆள் வரல விவேகானந்தர் விழா கொடியேற்றி பேச வேண்டிய காங்கிரஸ்காரர் வரல பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்திருக்கார் யாராவது பேச சொல்லணுமே அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து நிறைய விபூதி பூசிக்கிட்டு இங்கே வாங்க விவேகானந்தரை பற்றி எல்லாருக்கும் பேசுங்க ஒரு மணி நேரம் அவர் பேசினார் எல்லாம் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி உட்கார்ந்து முடிக்கிற பொழுது அவர் சொன்னார் நான் சுவாமிஜி விவேகானந்தரை பற்றி பேசினேன் நான் காங்கிரஸ்காரன் அல்ல நான் பார்வர்டு பிளாக்கை சேர்ந்தவன் அல்ல நான் சுவாமிஜி விவேகானந்தர் இயக்கத்தைச் சேர்ந்தவன் என் பெயர் முத்துராமலிங்கத்தேவர் எப்படி நான் பார்வர்டு பிளாக் இல்லை நான் காங்கிரஸ்காரன் இல்லை நான் சுவாமிஜி விவேகானந்தர் இயக்கத்தைச் சேர்ந்தவன் விவேகானந்தருடைய சிஷ்யை சிஸ்டர் நிவேதிதா மார்கரட்டன் அவளுக்கு பேரு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் சுவாமிஜியினுடைய பரம பக்தை சிஸ்டர் நிவேதிதா கல்கத்தாவிலே இருக்கிறாள் பாரதியார் அங்க போய் அவளை பார்த்து விட்டார் காலில் விழுந்து கும்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சுவாமிஜி விவேகானந்தர் மறைந்து விட்டார் சிஸ்டர் நிவேதிதா சகோதரி நிவேதிதை நிவேதனம்னா என்ன அர்த்தம் கடவுளுக்கு வைக்கப்பட்டது இவள் கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டவள் அந்த பேரு சிஸ்டர் நிவேதிதா பாரதியார் போய் பார்த்தார் நிவேதிதா பேசுகிறாங்க உன் பேர் என்ன சுப்பிரமணிய பாரதியார் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா பாரதியாருக்கு சுமார் இருபத்தஞ்சி வயசு அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தவர் இருபத்தி மூணு வயசு இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உன் பொண்டாட்டி பேர் செல்லம்மாள் அவன் எங்கே இருக்கிறா அவள் எட்டயபுரத்தில் இருக்கிறா ஏன் அவள கூட்டிக்கிட்டு வராமல் நீ மட்டும் வந்த இந்துக்கள் மனைவியை வெளியூருக்கு கூட்டிக்கிட்டு போகிற பழக்கம் இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் எட்டே உரத்தில் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க வெளியில் வரக்கூடாது அப்படி என்ன பழக்கம் எங்கள் ஜாதி கட்டுப்பாடு அடப்பாவிகளா நீங்கள் பெண்களை வீட்டுக்குள் அடிமையாக்கினீர்கள் அதனால் ஆங்கிலேயனுக்கு நாட்டில் அடிமையாகி விட்டீர்கள் அம்மா எப்படி பிள்ளை அப்படித்தானே தாயை போல தானே பிள்ளை தாய் வீட்டில் அடிமை பிள்ளைகளான நீங்கள் நாட்டில் அடிமை அடுத்த மறை வர்ற பொழுது உன் பொண்டாட்டியோட உன்னை பார்க்கணும் சொன்னது யாருந்து சிஸ்டர் நிவேதிதா பாரதி வேகம் அங்கே திரும்பினாரா அப்புறம்தான் புதுப்பாட்டு பாட ஆரம்பித்தார் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி ஆணுக்கு பெண் இழைப்பில்லை இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் பெண்கள் அப்ப சொன்னார் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் பெண்கள் பாரதிக்கு அறிவு கொடுத்தது யார் சிஸ்டர் நிவேதிதா அவருக்கு அறிவு கொடுத்தது சுவாமிஜி விவேகானந்தர் அவருக்கு அறிவு கொடுத்தவர் பகவான் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணரோடு வாழ்ந்து ராமகிருஷ்ணரை பக்குவப்படுத்தியவள் பவதாரிணி காளிமாதா பராசக்தி அவள் திருவடிகளை வணங்கி பத்து நாள் உரை இன்னைக்கு பத்தாவது நாள் ராஜாஜி எழுதினார் ஒரு முறை சக்கரவர்த்தி திருமகன்னு ராமாயணத்தை கல்கியில் தொடராக எழுதினார் அந்த காலம் நாங்கள்லாம் கல்கி அப்படி படித்த காலம் சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து பொன்னியின் செல்வன் எடுத்தால் வைக்க முடியாது எங்கள் காலம் பொற்காலம் மறக்கப்படாது இப்போ கண்ட குப்பையெல்லாம் பேப்பரில் வருது அது நல்ல காலம் சக்கரவர்த்தி திருமகன் எழுதிட்டு ராஜாஜி கடைசியாக எழுதினார் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நான் ராமனோடும் அனுமனோடும் சீதையோடும் இராவணனோடும் விபீஷணனோடும் இரவு பகலாகப் பழகினேன் இப்பொழுது முடித்துவிட்டேன் இனிமேல் யாரோடு பழகப் போகிறேன் பத்து நாட்கள் பல ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது திருப்புகழ் சபைக்கு நன்றி கருணையினாலே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்ட நிட்டு அன்னை மீனாட்சியின் கருணைக்கு பல்லாண்டு பாடி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்